அழிந்தபடிதான் சாவ நாசமான பிரகாரமே மாயும் அழிந்தபோது உலகமையெல்லாம் கவிழாதோ என் உரை நாபரூபமான உலகனைத்தும் அழிந்து போகாதா என்ற உலக வார்த்தை யாருக்கும் ஏற்க கரமணி காட்டியவா உலக வழக்காக உள்ளங்கை இரத்தினோன்று காண்பித்த தன்மையை காண்மின் காண்மின் கண்டறியுங்கள் கண்டறியுங்கள் அதாவது இந்த அஞ்சன் கடைசி வரைக்கும் தியாகம் இருக்கிறவர் இருப்பான் இருந்தாலும் சேட்டை இல்லை எல்லாம் ஒழிஞ்சு போச்சு அப்படி ஊரில் சொல்லுவார்களாம் அஞ்சனும் ஆயும் போச்சுன்னா உலகம் அழிஞ்சிருவல்லவா என்று இவ்வளோ ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழி படிக்க இப்போ அழிஞ்சிருக்கிறதே நீங்கள் பாருங்க ஆகவே இந்த அழிந்து போகாத என்று உலக வார்த்தையை போடி நாசமடைந்திருக்கிறார்கள் இந்த அடியார்கள் அமர்ந்திருக்கும் அந்த ஆனந்த நிலையை தான் இதெல்லாம் உணர்த்துது என்று இந்த அனுபவம் உள்ள ஞானியாகிய இந்த விசேஷப்பை சொன்னதுனாலே அவர்கள் தெரிஞ்சுக்கொள்கிறார்கள் அர்த்தம் ஆகவே அவர்கள் அமர்ந்திருக்கிற முறைக்கு இப்படியெல்லாம் ஞானமடைந்த இந்த பேயானது அது வந்த புதுசாக வந்த மூச்சுக்களுக்கும் அவ மூ அந்த தேவியாகிய குருநாதருக்கும் விளைஞ்சுவிட்டு வரதாக இந்த அத்தியாயத்தினுடைய கருத்து ஆகவே இந்த விசேஷ பேயினுடைய சாமர்த்தியந்தான் இந்த நூல்லி இது வரைக்கும் சொன்ன கதைகள்லாம் விசேஷ பே கதை ஆனால் என்ன அர்த்தம் முன்னாருடைய உபதேசம் அப்படி இருந்தது உபதேசத்தை விசாரித்து அடைந்தாலும் அர்த்தம் எல்லோரும் விசாரம் பண்ணும்போது இப்படி எல்லாம் விசாரம் பண்ணாங்க விசாரம் பண்ணதுனால அவர்கள் நினைச்சு அடைந்தார்கள் பத்தி அடியார் பாருங்க அவ்வளோ அரிசி உட்காந்துருக்காங்க என்று இப்படி சொல்கிறாங்க ஒரு கதை அமைப்பு இன்பத்தை இயற்கை தான் ஆனால் துன்பம் தோற்றது துணிந்து போகிறதுக்கு எங்கள் நெரிசா பண்ணி அதனாலே இன்பமென்றே தோன்றியில் அன்பதாக நீங்கார் இது இன்பம் வைக்கிறாங்க அவங்க எங்கே நீங்கள் போகிறாங்க அவருக்கு எங்கன்னு கூட நான் பரமையான் ஆள் தான் அமைச்சர் சொல்லலை என்ன அதில் எப்படி வரும் வராதுங்கிறார் மகாசுங்க அது ஒன்று தான் அடிப்பண்ணியோட செய்கிறாங்களோடய அவங்க எதுவும் பாப்பாவுக்கு அனுப்புறாங்களோடைய நிஷாம்பண்ணி அங்கே பேச்சுக்கு இடமில்லை திருக்குறள் ஒப்புரவு ஈகை இந்த ரெண்டுத்தையும் நிஷாமண்ணியும் சொல்கிறாங்க அவர் அத்திய முதல்ல பாயிருந்து அதுதான் சொல்றார் மனத்துக்கு மாசுகளாக அனைத்து நாவல் நேரம் அந்த மனதிலே குற்றங்கள் நீக்க அறநூல்களுடைய செயலை அந்த குற்றங்கள் என்ன அழுக்காரவா வெகுலி என்ன சொல் இந்நான்கு இழுக்கா இன்று தரம் நாலு குணங்களை போயிட்டீங்கன்னா சுத்தமாட்டேஞ்சு சொல்றார் தான் நான் வரஞ்சுக்கிட்டே இப்படிப்பட்ட நிலை அறநூல்கள் எல்லாம் ஞானத்தை தான் வழி பண்ணுது போகபாதி வழி பண்ணுறதில்லை ஆனாலும் போபாதி விரும்பினாலும் விரும்பலாம் கிடைக்கும் பாவனை தானே நிஷ்காமம் காமியங்கிறது ஆகவே அந்த காமியமாக செய்கிறதுக்கே கூட ஆளுங்கள் எல்லாம் இப்போ ஆளு பாவம் செய்யறது ஆளுங்க நிறையா இருக்கான் அஞ்சனுடைய ஆட்சியில் அதுதான் பாவங்கள் பஞ்சமா பாவங்கள் அப்புறம் சின்ன பாவங்கள் எல்லாம் செய்ய தயாராக இருக்காங்க செஞ்சுட்டு இருக்காங்க அவரு மட்டுமல்ல கழிவுகத்தில் கழிபுருஷன் பொண்ணா ஜீவை அங்கு கழிபுரிசாட்சி தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் அஞ்சுல ஒன்னு இருக்கு கொஞ்சம் இருக்கு அஞ்சு இல்லன்னா சுத்தமான இருக்கு மூச்சு ஆமா சத்தி மதுதான் அடையாளம் இந்த அஞ்சு அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஓங்கியிருக்குன்னு அர்த்தம் குறைஞ்ச வரைக்கும் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்லாம கூட இல்லை சில பேருக்கு அவ்வளவுதான் மூச்சுக்கல் பேர் அது மூச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு கேட்டேன் நெய் வீட்ட கருங்குழலால் தம்பால் வைத்த நெஞ்சொழிந்தார் எம்பூலன் சேரின் பனேரா கை வீட்டார் ஒழியாவானந்த போக காமுகராய் குடிந்தபடி கால்மின் கால்மீன் அஞ்சு பண்ணி மூலமும் மதியதானது விளக்குறையும் இருபத்தாறாம் அத்தியாயம் களங்காட்டல் தேவிக்கு அந்த விசேஷப்பையானது கூட்டிக் கொண்டு களத்தை காட்டினதாக அத்தியாய முடிவு இப்போ இதுவரைக்கும் அந்த மூச்சுக்களுடைய குணாதிசயங்கள் ஞாயமடைந்த பிறகு அவர் எப்படி எப்படி இருப்பார்கள் என்பதை இதில் தொகு சுர்ட்ட்டு வர்றார் அதில் பெண்ணாசை பற்றி இந்த பாட்டிலே வர்ணிக்கிறார் இதன்பொருள் நெய்விட்ட கருங்குழலார்தம்பால் வைத்தார் தைலம் தோய்த் தோய்ந்த கரிய கூந்தலுடைய பெண்களிடத்தில் நஞ்சு ஒழிந்தார் ஆசை விட்டவர்களாய் ஐம்புலன்சேர் இன்பம் நேராக கைவிட்டார் பஞ்சேந்திரியங்களால் உண்டாகும் சுகமில்லாது விட்டவர்கள் ஒளியா ஆனந்த போக விட்டு நீங்காத மோட்சானந்தத்தில் காமுகராய் விருப்பமுள்ளவர்களாய் முடிந்தபடி காண்மென் காண்பேன் அடைந்திருப்பதை கண்டறியுங்கள் கண்டறியுங்கள் இதுவரைக்கும் அந்த இந்திரியங்கள் விஷயங்கள் மனது விஷயங்கள் இதெல்லாம் விட்டுறிலைக்கு காரணம் அந்த ஞானமடைந்ததுதான் அதே போல பெண்கள் சம்பந்தமான இச்சைகள் எல்லாம் ஞான முடிந்ததுனால போய்விட்டது என்பதை இந்த பாட்டில் சொல்லி நான் அடுத்த பாடத்தோட சொல்ல போறேன்பம் தன்னின் மூழ்கி இன்புறப்பட்ட விழத்தும் எக்காலத்தும் கணப்பொழுதும் இன்பம் இலா உடம்பரிய இன்பம் கைவிடல் நீ தமை காட்டல் காண்மின் காண்மின் அவதாரிகை ஒப்பற்ற மோச்சானந்தத்தில் மூழ்கி சுகமற்ற உலோகர் விடயங்களில் ஆசையற்ற வெறுத்தல் காண்பீர் எனல் இதன் பொருள் இணைப்பு அரிய பேர் இன்பத் தன்னில் மூழ்கி சமானமற்ற பேரானந்தத்தில் அவிழ்ந்தும் அந்த உண்மைத் தொகை வச்சுக்கணும் அமிழ்ந்தும் இன்பு உறப்பட்டு எவ்விடத்தும் ஆனந்தானுபுற்று முற்றும் சர்வலோகங்களிலும் வா போட்டுவிடும் எக்காலத்தும் சர்வகாலங்களிலும் கணப்பொழுதும் சென்ன நேரம் கூட இன்பமில்லா உடம்பர் நல்ல சுகமற்ற அஞ்சர்களது இன்பமும் கைவிடல் விசே சுகங்களில் ஆசையற்றதும் நீத்தமையை காட்டல் சுறவடைந்தமையும் அறிவிப்பதாகும் கான்மின் கான்மின் கண்டெறியுங்கள் கண்டெறியுங்கள் அதனால் சமானமற்ற மாச்சானந்தத்திலே அமர்ந்திருக்கிறதும் ஆனந்தானுபவம் விட்டு இருக்கிறதும் சர்வங்களிலும் சர்வ காலங்களிலும் எப்போதும் நல்ல சுகம் என்பதே இல்லாத அஞ்சனுடைய நிலையை விட்டு ஞானமடைந்த நிலையும் இப்போது ஏ தேவியுடன் தேவியும் பெய் பெயில மூச்சுகள் இருக்கிறீர்களே பாருங்கள் பாருங்கள் என்று விசேஷப்பை தனதாக அமைப்பு செட்டவர்கடம் உடனும் செருதற்கென்றும் சிந்தை செய்யும் திறன் மருந்து சிறப்பே செய்ய கட்டவர்தம் உடனான பிறப்பை எல்லாம் கரிசறுத்த பெரிய சினம் கான்மின் கான்மின் அவதாரிகை பகைவரை பகை செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்வதும் அறிஞரை தொடரும் பிறப்பற ஞானம் ஞானவேந்தன் கோபித்தலை அறியுங்கள் எனல் இதன்பொருள் செற்றவர்கள்தம் உடனும் செருதற்கு பகவர்கள் ஆயினும் அவர்களோடும் பகைப்பதற்கு என்றும் சிந்தையை செய்யும் திறன் மறந்து எப்போதும் நினைக்கின்ற தன்மை இல்லாதவராய் சிறப்பே செய்யும் நன்மையே செய்வதையும் கட்டவர்தம் உடன் ஆன அறிஞர்களை தொடர்வதான பிறப்பை எல்லாம் பிறவிகள் அனைத்தையும் கரிசு அற குறைவு இந்தி நாசமாக்கிய பெரிய சினம் ஞானவேந்தனது பெரும் கோபத்தை கான்மின் கான்மின் கண்டெறியுங்கள் கண்டெறியுங்கள் ஆகவே இந்த ஞானம் அடைந்த பிறகு அவர்களுக்கு பகவளித்தல் கூட பகை உணர்ச்சி வர்றதில்லை அன்பு தான் வர்றது அவர்கள் தான் பகை உணர்ச்சி இருப்பார்கள் வழி இவர்களுக்கு அப்படிப்பட்ட தன்மையை இங்கே செய்வதற்காக பெரிய கோபம் கொண்டீர்கள் அந்த கோபம் கொண்ட காரணத்தினாலே அது நீங்கி செய்யும் என்று இது நிந்தாசுதின் பெயர் நிந்திக்கிற மாதிரி துதிக்கிறது கோபம் கண்டு அழைத்தார் இங்கே இந்த ஜம்பிருக்கு ஞானவேந்தன் முன்னாதான் கொண்டாடுறாங்க சுரபானந்த சுவாமியோடைய கோபம் அந்த அஞ்ஞானத்தை நாசம் செய்தது அவர்கள் பகைவர்களையும் உறவினர் போல பாக்கி கொடித்தானே உண்டாச்சு அது ஒரு கோபம்தான் காரணம் என்று சொல்வது அவர் கோபம் அப்படி நிந்திக்கிற மாதிரி சிதிக்கிறது இது நிந்தா சுடி பிடித்திருக்கார் ஆகவே அவருடைய அருளாலே ஞானம் வந்தது என்பது கருத்து பழிப்பாகி ஒரு காலம் இது கொண்டு கொளவுற்ற பயனற்ற பொருள் விட்டலாம் அழித்தாலும் அழியாத பொருள் பேணி இவருற்ற ஆறாமை காண்பின்களோ அவது அருகே நிந்திக்கத்தக்க உலக விஷயங்களை விட்டு இருப்பதும் மகா பிரளயத்திலும் ஐம்போட்டுக்கணும் மரணமற்றி இருப்பதும் அறியுங்கள் என அந்த பேயானது சொல்லுதுமா அவங்களுக்கெல்லாம் அந்த மூச்சுகளுக்கு பாருங்கள் அவருடைய நிலை இப்படி இருக்கிறது என்று இதன் பொருள் ஆகி ஒரு காலம் பழிக்கத்தக்கதாய் ஓர் போதும் இது கொண்டு கொலவுற்ற சுற்றறிவால் பற்றுகின்ற பயன் அற்ற பொருள் விட்டு சுகமற்ற உலக விஷயங்களை விடுபட்டிருப்ப விட்டிருப்பதும் எல்லாம் அழித்தாலும் அழியாத பொருள் வேணும் சர்வ சம்மாரமானாலும் நாசமற்ற பரவசுவை அடைந்து இவர் உற்ற வாராமை காண்பின்களும் இவர் அடைந்த திரும்புதல் இல்லாததையும் கண்டறியுங்கள் அதான் பிரழைய காலத்தில் எல்லாம் நாசமடைது ஆனாலும் மீண்டும் பரப்பு உண்டு இவர்களுக்கு அப்படி இல்லை இந்த பிறைய காலத்தில் வரைக்கும் இருக்கேன் இப்போவே அவளுக்கு பிறவி நீங்கள் போச்சு அடிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது இது அவளுடைய ஞானத்தின் மகிமை இதை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லுவோம் பண்டு வடிவென்றிருந்தார்கள் உணர்வற்று மொழி ஊற்றதோல் நேராகவும் தங்கள் வடிவான திவர் நியதித்தல் காண்பென்களோ அவரையை அஞ்ஞான காலத்தில் தேகமே தானில் இருந்தவர்கள் ஞானோபதேசத்தால் உண்மை வடிவம் உணர்ந்து தான் அல்லாதவற்றை நீக்கியிருத்தல் அறியுங்கள் எனல் அதன்பொருள் உணர்வற்று ஓர் ஆகமே அறியாமையால் ஒரு தேகமே பண்டு வடிவு என்று இருந்தார்கள் பூர்வ நமது சொல்வம் என்று மதித்திருந்தார்கள் மொழிவுற்றதோ ஞானோபதயத்தின் பின்னரே நேர் ஆகவும் தங்கள் வடிவானது அபரோட்சமாகவும் தங்களுடைய சொருபம் சச்சிதானந்தமானதும் இவர் நேதி நேதித்தல் காணுங்களோ இவர்கள் மாயை அதன் காரியங்களை இதல்ல இதெல்லவென நீக்கியதை நீங்களும் விசாரித்து ஞானம் பெற்றவர் நாம் என்று அறியுங்கள் என தேவி கூறினார்கள் என்று சேர்த்திக்கணும் இது எல்லாருக்கும் சிச்சானந்த உரிமை நான்கு வரும் ஞானத்தின் மகிமை பயன் என்று சொல்லப்படும் உடலை ஜென்மம் ஈனராய் பெரியோராகி இருந்தவை எலாமி போது காணலில் வெள்ளம் போல கண்டு சர்க்குருவினாலே நான் என நம்பி தேறினேனே என்று வித்யானந்தத்தில் கேட்டு சொல்கிறேன் இந்த உடலை தான் நான் நான் என்று அநேக ஜென்மங்கள் இருந்தேன் அப்போ அனைத்து இந்த காலத்தில் என்ன இணராய் பெரியவராகி நான் பெரியவன் என்றும் சின்னவன் மாறி மாறி இந்த காலம் இருந்த பல ஜென்மங்களில் அதெல்லாம் போச்சு எப்படி போச்சு காணலில் வெள்ளம் போல கண்டு காணல் ஜலம் ஜலம் அல்ல அது காணல் தான் என்கிறதை போல இங்கே அது பிரமந்தான் இருக்கிறது பிரபஞ்சம் இல்லை அந்த தேகாதி பிரபஞ்சம் எல்லாம் மித்தை என் நிச்சயம் வந்தாச்சு என்று நிச்சயத்து கணல் வெள்ளம் கண்டு சர்க்குரியனாலே நானென வெண்ணைத்தானே நான் என்று சொல்வது ஐற்றான செய்கிறாள் பிரமமே தவறு வேறில்லை கூடசனே பிரமபிரமே கூடஸன் என் நிச்சயம் எனக்கு ஏற்பட்டது நம்பி ஈடேறினேனே நான் சம்சார சாரத்திலிருந்து விடுபட்டு இப்போது முக்கியம் அடைந்திருக்கிறேன் என்று தனராஜம்மன் சொல்கிறார் ஆகவே அந்த நிலை இதாக ஞானிகளுடைய நிலை அந்த நிலை வரும்போது இப்படி அறிவு ஏற்படும் என்று இந்த பாட்டியும் சொல்கிறார் அதுதான் அறியாமையால் ஒரு தேகமே பூர்வம் நமது சொரூபம் என்று மதித்திருந்தார்கள் ஞானோபதயத்தின் பின்னரே அபரோட்சமாகவும் தங்களுடைய சொரூபம் சச்சிதானந்தமானதும் இவர்கள் மாயை அதன் காரியங்கள் இதெல்லாம் இதெல்லாம் என அதான் நேதி நேதி நேதி என்ற பதத்வாபத்தின் பேர் என்னை நீக்கினார்கள் அப்படிப்பட்ட நீக்கியதை நீங்களும் விசாரித்து ஞானம் பெற்றவர் நாம் என்று அறியுங்கள் என தேவி கூறி முடித்தால் என்று சேர்த்து வச்சுக்கணும் ஆகவே தேவியானவள் அவர்களுக்கெல்லாம் கந்த தன்னோடு வந்த மூச்சுக்களுக்கு மூச்சான பேய்களுக்கு விபரம் சொன்னதாக இந்த பாட்டு பாட முடியுது அடுத்தது கூழ் அடுவார் என்று இந்த களம் பட்ட பாட்டுக்கு நேரப்பெட தேடிடாதீசனார் சந்திக்க விடுபட்ட பெரும் கூழ் சமைப்பாறை அடைமுகளோ இருபத்தி ஏழாவது கூழ் அடுவார் அதாவது இந்த பரண இலக்கணப்படிக்கு கலங்காணின பிறகு வெற்றி பெற்ற பிறகு சமையல் பண்ணி சாப்பிட்றது அது கூழு விடுவான் கூடுன்னா சாப்பாட்டுக்கு ஒரு பேரு கூழ் சாப்பாடுதான் உணவு அர்த்தம் கூழ என்ன பண்ணுவோம் அது சமையல் பண்ணுறாங்க அர்த்தம் அப்படி சமையல் பண்ணி சாப்பிடுங்கோ என்று தேவி கூறியதாக இந்த பாட்டில் அமைக்க அமைச்சிருக்காங்க இது என்ன இது தோழதிஷ்டு இந்த சாஸ்திரப்படிக்கு சமையல் பண்ணி சாப்பிட்றது இல்லை இப்போ என்ன செய்யணும் அவருடைய குணங்களை விசாரமாக சொல்கிறது தான் சத்து குணம் இல்லை இன்னும் அதனுடைய பிரிவுகளாகிய மைத்திரிக்கரணி முதல் பயிற்சி முதலான ஏராளமான குணங்கள் நல்ல குணம் இருக்குது அது போய் சொல்கிறது தான் அந்த அப்படி சொல்லி அஞ்சனுடைய எதிரிகளை எல்லாம் நாசம் செய்து நீங்கள் சமையல் பண்ணுங்கள் அப்படின்னு இது குணங்களை பற்றி சொல்லி தீய குணங்களை போக்கி நல்ல குணங்களை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்துப்படை தான் இந்த அத்தியாயமையுடைய இங்கே சமையல் பண்ணி யாரும் சாப்பிட்றதும் இல்லை ஒன்றுமில்லை அதில் அதில் சமையல் பண்ணி அந்த யுத்தத்தில் சூழ யுத்தத்தில் கருத்து களம் பாட்டுக்கு நேரப்பிட தேடி டாடி இதனார் சந்திக்க விடுபட்ட தொப்ப பெறும் கூழ் சமைப்பாறை அழையின் மீன்களோ அஞ்சு பெரணி மூலமும் மதுரைதானதுறையும் இருபத்தி ஏழாவது கூழடுவார் என அர்த்தம் அவதாரிகை அஞ்சன் முதலியோருடன் செய்த போர் வருத்தம் ஓமையற்றது ஆயினும் பரமார்த்த தரிசனத்திற்கு செய்ததான் அவர் தீர உணவு செய்வோரை அடையும் என இப்படி தேவிக்குரியது செஞ்ச யுத்தமானது சமானமில்லாத யுத்தம் அவர்களுக்கு உணவு சமைத்து போடுவோம் சமயகாரம் என்று சொல்வதாக பாட்டு அதாவது இந்த ஜர்மத்தி நிலை அடைவதுன்னா சாமானியம் இல்லை அப்படிப்பட்ட ஜீர்மத்தி நிலையை பெற்றோர்களுடைய குணாசியங்களை இந்த பலர் அத்தியத்தில் சொல்லி அந்த அவர்களுக்கு உணவு சமைத்து போகிறதாக உள்ள அதாவது லௌகீக பலனில் சொல்லப்பட்டது இங்கே அவர்கள் உணவு சதத்து போடுறது அப்படிங்கிறது இப்படி குணங்களை பிரிக்கிறது தான் குணங்களை சொல்லி சொல்லி போயிருந்து அவர்களை மேம்பாடு செய்கிறது தவறு வேறில்லை இங்கே சமையல் ஒன்றும் பண்ணுறதில்லை இதன் பொருள் இந்த களம் இப்போர்க்களத்தில் பட்ட பாட்டுக்கு உள்ளான வருத்தத்திற்கு நேர் ஒப்பிட தேடிடாது தடிந்த ஓமானம் பார்த்து உழைக்க முடியாது ஈசனார் சந்திக்க அதாவது இங்கே பரமேஸ்வரன் பரமாத்மாவின் பெரு பரமாத்மாவை தரிசிப்பதற்காக இது பட்டது இப்போர்க்களம் நடந்தது ஒப்பா பெரும் கூழ் அவ்வருத்திற்கு தகுந்த உயர்ந்த உணவு சமைப்பாறை செய்கின்றவர்களை அளிமின்களோ அழைத்து வாருங்கள் என்று அந்த தேவி போடுறதாக இந்த அத்தியாயம் அப்படி அழைத்து மறுபடி செய்கிறது அப்படின்னா இப்படி பெருமையே இந்த பாட்டை சொல்றது வருந்து கேப்பது நெறியிலே மனத்தால் திருந்துகிற்பது கருமத்தில் அழுந்துள்ளா செய்கை பொருந்துகிற்பது தீயவர் அல்லவர் உணர்ச்சி அருந்துகிற்பது நான் என்பது ஆக்குகியப்பது ஏஷ்டத்திலே திதிப்பணத்தில் சொல்றாரு ஒருவனுக்கு வருத்தம் கவலை இருக்குமே ஆனால் அது ஞானமடையிலும் கவலை இருக்கணும் அதுதான் நியாயமான கவலைங்கிறது வருந்துகி இருப்பது தனியார் நெறியிலே உள விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுறாங்களோ அதில் அஞ்ஞானத்தின் காரியம் இது அஞ்ஞானம் நீங்குவதற்கு செய்யக்கூடிய கவலை நியாயமான கவலைங்கிறது மனத்தால் திருந்துகி இருப்பது கரும்பத்தில் அழுந்துகாச்சை திருந்துறது என்ன கருமத்தில் அழுத்தம் இருக்கக்கூடாது கருமம் செய்யணும் கரும பழத்தில் இருக்காது கருமத்தில் கருமப்பழம்னு அழு வச்சுக்கணும் கரும பழத்தில் அழுத்தம் இருக்கக்கூடாது கருமம் செய்யறவர்கள் கரும பழத்தில் திருப்தி மக்களுக்கு இன்னும் இது பத்தாதுன்னு தான் அது எல்லாருக்கும் உள்ளது வியாபாரம் செய்கிறாங்க இந்த வருஷம் வியாபாரம் ஒன்றும் சரியில்லாமங்க அவங்க அந்தளவு தான் வந்திருக்கும் திருப்தி இருக்கிறதில்லை இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை தான் இது ஆசைதான் வேணாங்கிறது பிறகு என்ன கர்மம் செய்தவர் கர்மம் வளர்ந்து எதுவோ அது திருப்தி அடைஞ்சிக்கணும் அதாவது கர்மத்தை அடைஞ்சுலா செய்கை பொருந்துகி இருப்பது தீயவர் அல்லவர் உணர்ச்சி துட்ட சகாசியம் இருக்கக்கூடாது துட்சக சகாசி வேண்டாம் சர்ச்சக சகாசி இருக்குன்னு சொன்னார் அருந்துகி இருப்பது நான் என்பது ஆக்ககிருப்பதுவே நான் சைவியத்தையும் சைவ சம்பந்தமான விஷயங்களையும் அபிமானி வைக்கிறது இருக்க இது நாசம் செய்யணும் அதை அருந்திக்கிறோம் சாப்பிட்றது என்று அந்த பாட்டில் சொல்கிறார் ஆகவே வருத்தம் ஒருவன் பட சொன்னால் ஞானம் அடையும் புத்தி அடையும் பொருட்டு வருத்தம் படத்தான் நியாயமான வருத்தம் ஒழிய மற்ற எந்த வருத்தங்களும் நியாயத்துக்கு புறம்பானது அஞ்ஞானத்தின் காரியம் அதெல்லாம் என்பது சாஸ்திர சம்மதம் இப்போ அப்படி இல்லை அஞ்ஞானத்தினாலே மூலிகை இருக்கிறதுனால முத்தியை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை இல்லை குடும்ப கவலைதான் பெரிய கவலை அப்படி இந்த ஞானம் மிக கடினம் தான் சாஸ்திரம் சொல்லிருக்கு காணமிரந்துன்றிருக்கும் காட்சி சேர்பவர் ஒருத்தம் வேறு சிப்பிடலாவதொன்றால் ஒருவர் இது தான் வாழும் உயிர்களால் ஆவதொன்றோ ஆரவர் பெருமை தன்னை அளவருப்பவர்கள் ஐயா என பகவான் பண்ணாமத்தேத்தன் சொல்றாரு காரணமிருந்து ஒன்றிற்கும் காட்சி படாதொன்று இது இது அகாரணம் நன்மை இப்படி உற்பத்தியான்னு சொல்ல முடியாது ஆனா ஒன்று காட்சி படாது இந்திரியங்களுக்குன்னா அறிய முடியாது ஒன்றை சேர்பவர் வருத்தம் வேறு செப்பிடல் ஆவதென்றால் அதை அடையணும்னு ஆசைப்படுறாங்களே அவள் வருத்தம் கொஞ்சம் நஞ்சம் பண்ணல ஏராளமாக கஷ்டப்பட வேண்டும் அது என்ன இப்படி பெரிய கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அந்த கணக்கு கஷ்டம்தான் வேறு இல்லை கஷ்டம் அது சுத்தாந்த காரணம் ஜென்மாந்தனங்கள் இருக்குமே ஆனால் இப்போ சுலபமாக இருக்கும் கொஞ்சம் பண்ணி இருந்து இப்போ அதிகமாக பண்ணமுன்னா கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த கணம் சுத்தத்துக்காக தான் இவ்வளோக்கு வேலை பண்ணுறத சாஸ்திரங்கள் சொல்லி விளக்கம்லாம் சொல்லுது அப்படியே ஞானம் வர்றது மிக சுலபம் வந்துடும் சமையல் பண்ணுறது தான் சாமான சேகரம் எல்லாம் வேலையே அவளிய சாப்பிட்றது எவ்வளோ பிடிக்குது எது மட்டும் சாப்பிட வேண்டியிருந்தேன் எவ்வளோ சுலபமாக இருக்குது சாப்பிட்றதுக்காக செய்கிறான் ஆனால் அது பெரிய கஷ்டம் சாப்பிடும்போது மிக சுலபம் அது போல ஞானம் வந்துடும் ஆனால் அந்த கண்ணத்திலேயே அழுக்கையில போக்குறதுக்கு கஷ்டப்பட அதனால தான் அவர் சொல்கிறார் ஓருவ அறுதி இதுதான் வாழ் உயிர்களால் இது சிந்திக்க முடியாது இந்த உயிரால் ஜீவர்களால் ஆவது ஒன்றா அன்னியே கஷ்டங்கள் படுறாங்க அதனால் கஷ்டப்பட்டு அப்படி பெருமை இப்போ பெருமையான அந்த ஞானம் அடைந்து விட்டால் ஆரவார் பெருமை தண்ணி அளவு பொருள் பெருமை இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பாடுபட்டு சம்பாதித்ததுதான் திமுக ஞானம் என்று தேவி சொல்றதுதான் சந்திக்க விதுபட்ட தொப்ப பெரும் கூழ் சமைப்பாறை அடையின்மன்களும் இவர்கள் அடையறதுக்கு அவ்வளோ பாடுபட்டுருக்காங்க ஆனால் இவர்களுக்கு உணவு சமைத்து போடணும் எல்லோரும் நல்ல சமைகாலனை பார்த்து கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க சாந்தி இவ்வளவரும் தாந்தி வந்தடி தந்தா திருவருள் தன்னோடே மாந்தி நல்லாய் கூழட வாரீர் கூடட வாரீரே சமதமாதி சாதனங்களுடைய அதிகாரிகள் குருகிருபையால் வந்த அனுபவ ஞானம் வாசனாட்சிய மனோநாசத்தால் ஜீவன் முத்தி சுகமாகிய கஞ்சி காட்சிவதற்காக அழையுங்கள் என்று கூறினார் சாந்தியே உடவரும் தாந்தி வந்து மன அடக்கம் உண்டாய் இந்திரிய அடக்கம் உண்டாய் அதான் சமம் தவங்கிறது மனவடக்கம் இருக்குமே ஆனால் இந்திரிய அடக்கம் தேவையில்லை மன அடக்கம் இல்லாதனால் இந்திரிய அடக்கம் தேவைப்படுது அதான் ரெண்டு முக்கியம் படிதந்தால் திருவருள் தன்னோடே திருவள்ளி தீட்சை செய்த குருகுருவையோடு மாந்தி நல் அல்லறி மால் ஆய் அனுபவ ஞானமும் பெருமையும் உள்ளவர்களே கூற வாரீர் கூற வாரீர் உடம்பு சமைக்கும் பொருட்டு வாருங்கள் வாருங்கள் அதனால் ஞானமடைந்த நீங்கள் சமைக்க வாருங்கள் நல்ல நல்ல சமைக்கலாம்னு கூட்டிகிட்டு வாங்க இந்த மாதிரி திருவிடி வீச்சை செய்த குருக்கு ஒரு எல்லோருக்கும் ஞானம் வந்திருக்கிறது என்று தேவி கூறுதாக சொல்லப்பொழுது இதெல்லாம் நடக்கிறது இப்போ சுரபானந்தருடைய ஆசிரமத்தை நடக்குது இல்லை ஆசிரம்தான் போர்க்களம் அது ஆசிரம போர்க்களத்தில் இருந்து வெற்றி பெற்றவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அவருடைய சிசியர்களெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் உடன் சிசையில் ஒருவர் தான் போய் யாத்திரையாக போகும்போது அங்கே மூஞ்சுக்களை அழைத்து கொண்டு வந்தது அதை களங்காட்டல் என்பது கருத்து ஆகவே வாருங்கள் வாருங்கள் என்று மேலாரொடு மிகுமுறவி தீவினை மிகுவாரொடு விடு துறவியம் மாலாரொடுவர் கருணாய் கூழட வாரீர் கூழட வாரீரே சட்சம் அடைந்து துற்சங்கம் விடுத்து கருணை முதலிய குணங்கள் உடையவர்களே ஊழ்சமைக்க அழையும் எனல் இதன்பொருள் மேலாரோடு மிகவும் உதவி ஈஸ்ராதிகளிடத்தில் நட்புள்ளவராய் அதாவது காரணப்பிர உபாசனை காரிக உபாசனை இப்படிப்பட்ட உபாசனை செய்யக்கூடிய பக்தர்களாய் ஜீவனை மிகுவார் ஓடு விடு துறவி பஞ்சமஹாபாதகங்களை மிகுந்து சீவர்களை விட்டு நீங்கி அம் மாலாரோடு வருகருணாய் அம் அயக்கமுற்ற பாவிலிடத்திலும் உண்டாகின்ற கிருபி உள்ளவர்களே பாவிலாக இருந்தாலும் கூட இவர்களுக்கு இறக்கா சிந்தனை உண்டு ஏன்னா அவனை ஞானத்தினால் மூடி இருக்கான் துக்கப்படுறான் எல்லோரு கருணை அப்படி ஞானிகளுடைய நிலை அதான் இருக்கும் வாரீர் கூழட வாரீர் உணவு சமைக்க வருவீர் உணவு ஆக இப்படிப்பட்ட பண்பாடுடைய ஞானமடைந்த அடியார்களே நீங்களும் உணவு சமைக்க என்று கூறுவதாக சொல்லப்படுது பொறையே மிக ஒரு நிறைவி புகழ்வினை பொன்னி ஆறு வினை குறையா நிறைவுர் திருவி கூட வாரீர் கூட வாரீரே அவதாரியை பொறுமையும் புகழும் பெற்று அதனால் அருளும் அகண்ட பூரண செல்வமும் பெற்றவர்களே முழு சமைக்க வாரீர் என மிக வரும் பொறையே நிறைவி மிகுந்து வாரா நின்ற பொறுமை புகழ் புனை பொன்னி பெரும் புகழை அணியா அணிந்த அழகுடையவர்களே அருடனை ஒன்னி திருவருளை மதித்து அக்குறையா நிறை ஒரு திருவி அந்த குறைவற்ற பரிபூர்ணமான சொல்லும் உடையவர்களே கூலிட வாரீர் கூலிட வாரியர் கூழ் சமைக்க வருவீர்களாக கூழ் அப்படி இந்த ஞானம் அடைவதற்கு மிக பொறுமையும் விவேக வயலாகி சாதனங்கள் நிறைய வேண்டுருக்கு இந்த சாதனைகளைப் பெற்று நீங்கள் ஞானம் அடைந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஞான புகழ் இருக்கிறதே ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அவருடைய செல்வத்தை உடையவர்கள் இந்த செல்வந்தான் உண்மையான செல்வம் அதுதான் சந்தோஷத்து கொடுக்குற செல்வம் மற்ற செல்வங்கள் எல்லாம் வெளிப்புகட்டாக இருக்கிறது அது துக்கம்தான் கொடுக்கும் அப்படிப்பட்ட நிலையை இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறார் ஆகவே சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே மனதின் காரியம்தான் அது வெளியில் தெரியுறதில்லை வெளியில் தெரிகிறதெல்லாம் புண்ணிய பாவத்துக்கீடாக உள்ள சூழ்நிலை புண்ணியம் இருந்தால் போகபாகியத்துக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் பாம இருந்தால் துக்கத்துக்கு ஏதுவாக அதான் போகபாகியம் இல்லாத சூழ்நிலை துக்கத்து சொல்லப்படாது போகபாகியத்தை ஏதுவும் இல்லாத சூழ்நிலை இருக்கும் எவ்வளோ அதான் அதான் சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருக்கும் ஆனால் மனதுக்குள்ள வறுமை உள்ளவர்களும் சுகமடையலாம் நல்லா துக்கமடையலாம் செல்வமுடையவர்களும் துக்கமடைனால் சுகமடையலாம் அது மனதின் காரியம் ஆக இரு சாராருக்கும் மனந்தான் சுதந்திரத்தை கொடுத்ததைய விரிவுள்ள பொருள்கள் அல்ல அப்படி இருக்கும்போது ஞான மார்க்கத்தில் இந்த மனதின் பரவாகந்தான் ஞானம் மனமானது விடுபட்டியில்தான் ஞானம்னு பேர் அந்த நிலையை அடைந்தவர்கள் பிற எப்படி இருக்கோ அப்படி இருக்கலாம் அவர் வந்து அவர்கள் சுகமே தான் உலகத்தில் அந்த நிலை இல்லை வெளியில் இருக்கிற பிரார்த்த சூழ்நிலையை அனுசரித்து நிர்ணயம் பண்ணுறாங்க நிர்ணயம் பண்ணுறதுனால அது அவங்களுக்கு என்னன்னா ஏக்கம் உண்டாகிறது ஒரு ஏமாற்றம் உண்டாகிறது இதுதான் இது அபியாசிகள் அல்லது ஞானிகள் சரியான இடம் போடுறாங்க இது வெளியில் எப்படி வேணும் இருக்கலாம் எப்படி இருக்குன்னா பார்க்கணும் இவர் சிந்தனை பண்ணும்போது அஞ்சன் ஆட்சியில் உள்ளவர்களுக்கு ஒருபோதும் சுகம் வர்ற பிறகு அவர் சுகமாக இருக்காங்களே அப்படின்னு சொன்னால் வெடி பார்க்கட்டு தான் இவர்களுக்கும் ஒருபோதும் துக்கம் இல்லை ஞானிகளாக இருந்து வறுமையாக இருந்தால் கூட இல்லை வெளியில் பார்க்குறவங்களுக்கு வறுமைதான் கஷ்டம் தான் தெரியும் அவருக்கு ஒருபோது துக்கம் கிடையாது இது ஞானத்தின் பயன் அதே மாதிரி அவர்களும் ஞானம் அடைந்து சுகம் உண்டு இங்கேயும் அஞ்ஞான ஆட்சி இருந்தாலும் இங்கேயும் துக்கம்தான் எங்கேயும் சாக வேண்டியது தான் வேறு வழி கிடையாது ஆகவே புண்ணியபாதத்தின் வெளிப்பாடுகள் பௌகத்துக்கு ஏதாவது சூழ்நிலையும் பௌத்துக்கு ஏதுவிட சூழ்நிலை இல்லை தான் அதுதான் புண்ணியபாதத்தின் ஏது வெளிப்பாடுகள் ஆக மனதின் செயல் என்னன்னா சூதுகம் கொடுத்து மனதின் செயல் தான் அந்த பாவனை தான் அந்த பாவனையானது இது மித்தை இது தள்ளத்தக்கது இது ஆத்மா இல்லை நான் பரமசுரவன் நான் ஆனந்தவடியன் நான் சச்சிதானந்தன் என்று இந்த பவன் இருக்குமே ஆனால் அந்த மனமானது அமைதி அடைகிறது அமைதி பிறகு ஆனந்தம் உண்டாகிறது அப்படி இல்லாமல் அஞ்சானியா ஆட்சியில் கட்டுப்பட்ட மனமாக இருக்குமே ஆனால் துக்கம்தான் இருக்கும் அப்புறம் இந்த துக்கத்தின் காரணமாக சுகத்தை தேடும்போது பலவித தீய செயல்கள் செய்து மீண்டும் மீண்டும் பால் சம்பாதிக்கின்றதாக அதே மாதிரி செல்வ சூழலை இருக்கிறவர்கள் அப்படித்தான் விளக்கவில்லாத காலத்துனால தீவிரம் தான் செலவு பண்ணுறான் பெரும்பாலும் செல்வங்கள் எல்லாம் நல்லவரத்தில் இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும் மற்றவர்களையும் செல்வம் இருக்கிறதுனால தீவிர தான் போகிறாங்க பெண்ணாசை ஹிம்சி ஹிம்சையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அதுதான் அவருடைய சுயா சுபம் பெரும்பாலும் சத்தவசாகத்திலையும் புனியர் நிஷ்காமன் இருந்து பக்திவார் இருப்பார்கள் அவர்கள் கொஞ்சம் திருந்திருப்பார்கள் மற்றவங்களும் இருக்க முடியாது கடி பிடி பிடி அடிச்சுட்டு தான் இருப்பான் பணக்காரங்களும் அப்படித்தான் அதே போல் யாலையாக உள்ளவங்களுக்கும் தீவன் சம்பாதிச்சா அது தான் உதவுது அவள் மீண்டும் மீண்டும் பாவம் தான் சம்பாதிக்கிறான் ஏன்னா நல்லது கிட்ட எப்படியோ அது மேலே பார்த்து அவங்க போல் நாம் ஆகும் என்று முயற்சி பண்ணுறான் அது முயற்சியை வச்சு பெறதில்லை பெறாததுனால அது துக்கம் இதுதான் அஞ்ஞானத்தனுடைய காலம் விஷார காலம் ஞான காலத்தினுடைய பயன் இதுக்கு நேரம் மாறினாது அந்த புண்ணிய பாத்திரம் வெளிப்பாடுகள் இங்கே முக்கியம் அல்ல மனதனுடைய பரிபாம்தான் முக்கியம் என்பது கருத்து அதனால தான் இங்கே திருவருளை மதித்து அந்த குறைவற்ற பரிபூர்ணமான செல்வமுடைய ஈஸ்வரன் அனுகிரகம் இருந்தால் தான் ஞானம் கிட்டும் என்னன்னு கிடைக்காது ஈஸ்வனுடைய அனுக்கிரகம் இது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் அவளுக்கு ஞான நிச்சயம் உண்டு கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமாக இருக்கும் ஞான விடத்தில் நாலு தேவைன்னு சொல்கிறாங்க குரு குருவை ஈஸ்வர குருவை அந்தகன கருவை சாஸ்திர கிருவை என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஈஸ்வர கிருவை இருந்தாலும் எல்லாம் வந்துடும் அது ஈஸ்வர பக்தி வேணுங்கிறது உலக பொருள்கள் வேண்டுமெங்கிறதுக்காக பக்தி பண்ணுறாங்க அது காவி பக்துன்னு பேர் ஞானம் அடையும் பொருள் செய்யக்கூடிய பக்திக்கு நிசாம்பக்து அது நிசாம்பக்தியின் காரணமாக ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கும் அந்த அனுகிரகத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கும் விவேக வைராக்கியம் சமரச சம்பத்தும் ஊற்றத்தும் சிவனமன் வித்தியாசம் இது தான் மனசு போகும் அது விருப்பம் கொடுக்கும் இதே வெளிப்பாடு அப்போ இல்லாதவர்களுக்கு இது விருப்பம் வராது இது வெளிப்பாடை பார்த்துக்கலாம் ஆகவே இத்தகைய ஒரு நிலை பெற்று யூஸ் அனுக்கிரகத்தினாலையும் குரு சாஸ்திரம் அந்த கர்ணம் ஆகிய நான்கின் அனுகிரகத்தினாலே ஞானம் கூழ் சமைக்க வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிடலாம் முடிவே முதலே தன ஒரு மொழியால் அளவிட முடியாத வடிவே அடைவதோர் மதியே கூழ வாரீர் கோளட வாரீரே அவதார் ஆதி எந்தமற்ற ஸ்வரூபத்தை மகாவாக்கியத்தால் உணர்ந்திருப்பவர்களே கூழ் சமைக்க வாருங்கள் இப்படி ஒவ்வொரு காரணத்தை சொல்லி சொல்லி தேவி சொல்வதாக இந்த பாட்டுகள் இதன் பொருள் இது வரும் முடிவு ஏது இதற்குண்டாம் அந்தமில்லை முதல் ஏது ஏனாம் மொழியால் ஆதியும் இல்லை என்பதாக ஒப்பற்ற மகாவாக்கியத்தால் தத்துவசி மகா அது ஒப்பற்ற மகா வாக்கியம் அந்த மகா வாக்கியத்தினுடைய தாற்பயத்தை உணர்ந்தவர்கள் தான் ஞானிகள் விசாரணை செய்து ஞா நணிவடைந்தார்கள் உணர்ந்து கொண்டிருப்பவர்கள் அபியாசம் அந்த மகா வாக்கியம் உத்தாலகர் தன்னுடைய மகன் சுவேதகையை சொன்னது என்பது பிற்கால உபநிஷத்து அது வந்து மகாக்கியம்லாம் போன எப்போ உள்ளது பிற்காலத்தில் உள்ளது தான் அது பிற்காலத்தில் பிரபலமானது அவர் மூலமாக ஆய் சங்கரர் அத்வயத்தை கண்டுபிடிக்கல அதிகமாக அத்யதம் இல்லையா இப்போது உள்ளது தான் ஆய் சங்கரர் அத்யதத்தை எதிர்த்த தேதிகளெல்லாம் மறு மறுபு கொடுத்து அதே சாமணம் பண்ணார் அவர்களும் கண்டுபிடிக்கலை பழைய உறுதிப்படுத்தி நிலைநாட்டினார் என்பது தான் அதுபோல் தத்துவசிய மகா வாக்கியம் ஏற்கனவே இருந்தது தன் மகன் சுயத கேதற்கு தார் சொன்னதாக அந்த வாக்கியம் உபதேச வாக்கியம் பேர் அதில் அந்த காலத்தில் அதத்துவாவிருத்தின் மூலமாக தான் அதை விளக்கம் பெற்று இருக்காங்க பிற்காலத்தில் ஆவிசங்கரால் கண்டுபிடிக்கப்பட்ட ரட்சணா விருத்தி மூலம் விளக்கம் இப்போ நடக்குது இது சுலபம் அதுவும் சுலபந்தான் அந்த காலம் சுத்தம் இருந்தால் இல்லாதவங்களும் கொஞ்சம் வாதம் பண்ணுவாங்க ஒன்றும் புரியலேன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் அதனால் இது அந்த இந்த தேவதத்தன் மாதிரி ஒரு பரம்புரிலே ஈஸ்வர உபாதியாகவும் ஜீவோபாதியாகவும் இருக்கிறது உபாதியை நீக்கிட்டாக ஒரே பரம்பொருள் தான் என்பது சொல்லப்படும் அதான் இங்கே ஒப்பற்ற மகாவாக்கியத்தால் அளவிட முடியாத எல்லை கூற முடியாது இருக்கின்ற வடிவையே அடைவது சுரூபத்தையே அடைவதான ஓர்மதியே ஒப்பற்ற ஞானம் அடைவர்களே கூழடவாறில் கூழடைவாரில் ஊழ்சமைக்கும் வரிகளாக கூடித்தனைகளாக என்று கூப்பதாக பாட்டு பணியே சூடிய பணியே பாடிய பத்தி கூடிய சித்தினி குணியே கோமள மொழியே கோலட வாரீர் கோலட வாரீரே அவதாரியை ஆபரணம் அணிந்த அழகும் பாடும் பத்தியும் சித்தியும் முக்குணம் வரும் மெத்த வசனமும் கூடியவர்களே கூழ் சமைக்க வாரும் என பணியே சூடி அணியே ஆபரணங்களை அணிந்த அளவுடையவர்களே என்ன ஆபரணம் போட்டுக்கிறது குணங்கள் தான் ஆபரணம் வைத்திரிகாரணி உதவி உபயோச்சின்னு சொல்லக்கூடிய நாலு பிரதான குணங்கள் தான் அது ஆபரணம் அர்த்தம் பாடிய பக்தி பாடி ஆடுகின்ற பக்தி இந்த துவைத பக்தி அல்ல அத்வைத பக்தி தாம் ஞானமடைந்தாக அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் ஊழிய சித்தி சித்தி அடைந்து இருப்பவர்களே இதை முத்தி பற்றின அர்த்தம் நிற்குணியே குணாதிதர்களே கோமல மொழியே மிருதுவான உரையாடுபவர்களே அவர்களுக்கு ஆதேசங்கள் இல்லாத காரணத்தினாலே அமைதியாக பேசிக்கொள்வார்கள் கூழடவாரியர் கூழடவாரியர் கூழ் சமைக்க வாருங்கள் கூழ் சமைக்க வாருங்கள் என்று அந்த டைந்தவர்களை தேவியானவர் ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு விதமாக சொல்லி சொல்லி அழைக்கிறதாக பாட்டு அமைச்சிருந்தாங்க தன் போலே வருடும் அன்பே விளைவதர் தாயே பவ மேும் மாயாவே அன்பே களவரும் அன்பே கோழட வாரீர் வாரீரே அவர் அருகே தன்னை கருணையும் பிறப்பு அழியாக ஈஸ்வரிடத்தில் பக்தியும் உடையவர்களே கூழ் சமைக்க வாருமெனல் உள்ள குணங்களை உயர்ந்திருக்கிறதாக பாட்டேன் இதன்பொருள் தன்போல் எவருடன் அன்பையே விளைவது ஓர் தாயே தன்னிடத்தில் பிரியம் எப்படியோ அப்படியே எல்லா இடத்திலும் பிரியம் உண்டாகக்கூடிய தாய்மார்களே இது தாய்மார்களேன்னு சொன்னதனால பெண்களும் அடைஞ்சிருப்பாங்கன்னு தெரியல அப்படியே வச்சுக்கலாம் நல்லா தப்பு இல்லை பவஞ்சனும் மாயா இவ் அன்பே கட வரும் அன்பே பிறப்பென்கின்ற கெடாது இந்த கொடுமை அழியும்படியாக இவனிடத்தில் வாராயின்ற பக்த உடையவர்களே கூறவாரி கூறவாரி கூழ் சமைக்க வாருங்கள் கூழ் சமைக்க வாருங்கள் என்பதாக எல்லாம் தன்னை போலவே பார்ப்பார்கள் தனக்கு இதாக சௌகரியமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு இருக்கப்படாதங்கிற அஞ்ஞான காலத்தில் உண்டு ஞான காலத்தில் தன்னை போலவே பிறகு தன் எப்படி சௌகரியமாக சுகமாக வசதியாக இருக்குன்னு ஆசைப்பட்றோமோ அப்போ எல்லோரும் இருக்கட்டும் என்று கருத்து இருக்கும் அப்படிப்பட்ட மனோபாவம்னா ஞானிகளுக்கு தான் உண்டை அப்படியே வராது என்பது கருத்து ஒருமை வகுத்த சித்திரமாகிய உலக உரலை அமைத்து உலக்கையாகவே உலகோர் பழுவை ஒடித்து ஒடித்து நீர் எயிறு உதிர் செய்து அரிசி புடை திடித்து மேலவர் பெருமை முடியை அடுப்பு வைத்து மேலுரு பிணிசை உடல் கடத்து பெரிய விறுளை நெறி தெரிப்பதாய் செய்து அமிர்தமீனை சமைக்க வாருமேங் கோதிகை உலகமாகிய உரல் அஞ்ஞரது விழா எலும்பாகிய உலக்கை அவரது பற்களாகிய அரிசி மகான்களது முடியாகிய அடுப்பும் வேகமாகிய கடமும் அஞ்ஞானமாகிய விறகால் எரித்து இரு வினைகளை அழித்து ஊழியமைக்க வாருங்கள் வரும் என்று அழைத்தல் இப்போது இதுவரைக்கும் உணவு சமயக்க கூப்பிட்டது இப்போ உணவுக்கு வேண்டிய பொருள்கள் என்னென்ன என்று இந்த பாட்டில் சொல்கிறார் அரிசி பருப்பு என்று சொல்கிறோமே அரிசி பருப்பு இடமில்ல எப்படி இருக்கும் பாருங்க பொருள் ஒருமையென முகன் வகுத்த ஒருமை என்று முற்கூறிய அத்வைதம் ரெண்டு இல்லைன்னு சொல்வது சித்திரமாகிய உலக உரலை ஐசியமான உலகம் என்னும் உரலை உரல் எது உலகமே உரல் அமைத்து அமையச் செய்து இவ்வுலகோர் பழுவை இவ்வுலக அஞ்சரது விழாயெலும்பை ஒடித்து ஒடித்து உலக்கை ஆக முறித்து முறித்து குத்து உலக்கையாக்கி உலக்கியது அஞ்சருடைய தான் விழா எழும் முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சரீரத்திற்கு அபிமானம் இல்லை என்று காட்டுறதுக்காக சொல்லப்படுது நீள் எயிர் உதிர் செய்து நீண்ட பற்களை உதிரை செய்து பற்கள்லாம் தட்டணும் தட்டி எடுத்து அரிசி பொடைத்து எடுத்து அரிசியாக பொடைத்து மாவாக்கி அந்த பொடி பொடியாக மாதிரி அப்புறம் மாவு பண்ணிடுவான் மேலவர் பெருமை முடியும் மகான்களது சிறந்த ஜீவ பிரம்ம ஏகத்துவம் எனும் அந்த அதுதான் முடிவு இதெல்லாம் எங்கொண்டு போடணும் சிவர்மை ஏகத்துவம்னு சொல்லக்கூடிய மகான்கள் முடிவு இருக்கு அதுதான் முடி முடிந்த அந்த ஞானத்தை அதை அடு வைக்கணும் அதுதான் ஞானம் அது அடுப்பு அடுப்பு வைத்து அடுப்பாக அமைத்து மேல் உரு பிணி உடல் மேலிருக்கும் நோயுறவு தேகமாகிய கடத்து ஆறு உயிர் உலை செய்து கடத்தில் உயிராகிய உலை நீர் வைத்து உலை நீர் பிராணம்தான் இந்த அது களத்தில் தேகந்தான் இங்கே கடம் அதில் ஊற்றணும் பெரிய இருளை தெரித்து மகாந்தகாரத்தை நொறுக்கி எரிப்பதாய் எரிய வைப்பதாய் வினை பிதிர் செய்து இரு வினைகளை தூளாக்கி அமிர்தம் இனி சமைக்க யாவும் அமிர்தத்தை இனிமேல் ஆக்க வாருங்கள் அதாவது உணவை சமைக்க அதுமுக்கு எல்லாத்தையும் அய்மானம் இருக்கு இல்லை அது ஐவா எல்லாம் பொறி பண்ணி சமைச்சிடணும்னா அடிச்சிடணும் அர்த்தம் அய்மானத்தை கெடுக்கிறது இதுதான் கூட சமைக்கிறது இங்கே இங்கே வந்து சாப்பாடு சமைச்சு போகிறது இல்லை அது தோளத்தில் உள்ள பரணியில் தான் அப்படி சமையல் செய்து போட்டு பெயர்லாம் சாப்பிட்றது தான் இங்க இதுதான் சமையல் அப்படின்னா இது சரீரத்தில் உள்ள அயமானங்களை முற்றிலும் போக்கணும் அதை மேல் நிலை அடைந்த ஞானிகளுடைய அத்வைத பாவனியை ஏன் சொல்லக்கூடிய அழுப்பை மூட்டி எதாவது நாசம் செய்வமையானால் அந்த அளிப்பில் அதன் மூலமாக நாம் தத்துவ ஞானத்தை அடையலாம் ஆகவே பிரம்மஞானம் அடைந்த ஞாயிறுடைய சகாயத்தினாலே சரீர அரிமானத்தை சிறிது கூட இல்லாமல் நாசம் செய்ய வேண்டும் இதுதான் சமைக்கிறது பேரும் கூறிட வாரியர் இடிப்பட்ட சமையதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு சமையல் செய்தாக்க என்ன லாபம் அப்புறம் பரமானந்த பிராப்தியாக லாபம் இருக்குது அதை சாப்பிட்டு ஆனந்தமாக இருக்க வேண்டியதுதான் என்பது கருத்து அடுத்த பாட்டில் இதே போல சொல்லி அத்தியாவசியம் படிக்கிறார் பறவை உலகம் அனைத்தும் முற்ற முற்றமாக உயிர் பலர் தழுத்து நோயோடு பகலோடிரவு பசு திழைத்திடாவகை பவம நிருளை அறுத்துதித்த ஜோதிஷை அறவமறைகள் சிரத்து நிறுத்தமாடிய வரிய சொருபனெனக்கு வைப்பெனாருயிர் அமலடியர் சிரத்து வைத்து மாமணி அடிகள் பரவி உலக்கை குத்தவாறு மேங் ஹௌதாரிகை உலகம் அனைத்திலும் உயிரானது உடல் எடுத்து துன்புறாமல் அஞ்ஞானத்தை அடித்தவனும் வேதங்களின் சிரோ ரத்தினமான சர்க்குருநாதன் எனது முத்திஸ்தானமாம் எனது ஆன்மாவாகிய சர்குருநாதனது திருவடிகளை வணங்கி குத்த வாருங்கள் எனது இதன் பொருள் உலகம் அனைத்தும் கடல்கள் சூழ்ந்த லோகங்கள் அனைத்தும் முற்று எம் உயிர் ஆர் படர்செய் உடலம் எடுத்து அழித்து குறைவின்றி எமது ஜீவான்மாவை துன்பப்படுத்தும் தேகத்தை அடைத்து அடைந்து நாசம் செய்து நோய் ஒடு பகல் ஒடு வியாஜி உடன் பகற்பும் ஒடு இரவு பசித்து இரவிலும் பசித்தவனாய் இழைத்தடா வகை மெரிவடையாத வண்ணம் பவம் என் இருளை அறுத்து பிறப்பிற்கு ஏதுவான அஞ்ஞானத்தை அளிக்க உதித்த ஜோதிஷை அறவ மறைகள் செலத்து உதயமான அழுகிய சப்தோடியமான வேத வேதாந்தங்களின் முடியில் நிறுத்தம் ஆலிய அரிய சொருபன் நடனம் புரிந்த அரிதர்கரிய சொருபானந்த சுவாமிகள் எனக்கு வைப்பு யான் அடைந்திருக்கும் மோட்சஸ்தானமாகும் என் ஆர் உயிர் அமலர் அடியார் சிறத்து வைத்த எனது ஆன்மாவாயிருக்கின்ற நின்மல சர்க்குருநாதர் அடியார்களது முடிமேல் வைக்கின்ற மாமணி அடிகள் பரவு சிறந்து அழகிய திருவடிகளை வணங்கி வாழ்த்தி உலக்கையை குத்தவாரும் உலக எடுத்து குத்தும்படி வாருங்கள் படிக்க வாருங்கள் அதாவது இந்த ஜீவான்மாவை துன்பப்படுத்த தேகம் இருக்கு அது தேகத்தினுடைய அய்மானத்தின் ஆசை பண்றது தேகத்தின் ஆசை பண்றதுன்னு அர்த்தமல்ல தேக அயமானம் தான் பந்தமொழியா தேகம் பந்தம் அல்ல சூடலை சீச்சுவேஷனுக்கு அதை உத்தேசம் பண்ணுது சகல தியாகம்னால் சகித்தையும் விடுறது அர்த்தம் இல்லை எல்லா அய்மானத்தையும் விடுறதான் அர்த்தம் சரீரம் இருக்கலாம் போகலாம் அது கர்மான கர்மத்துக்கு கட்டுப்பட்டுது இந்த ஞானமான மனதின் பரிபாகம் அதனால் இது வியாதி உணவு உண்ணுவது மெதுவடைவது பிறப்பு இறப்பு ஆகிறது இப்படிப்பட்ட குடங்களுடைய சைரம் இருக்கே இதில் அய்மான் இருக்கக்கூடாது அத்தை அஞ்ஞானத்தை அடிக்கணும் இதுக்கு என்ன சகாயமானது வேத வேதந்தங்களாகிய முடிவு விபசத்துக்கள் வழி பண்ணுகின்றன அப்படி வழி பண்ணாது அதில் சுரபானந்த சுவாமிகள் நடனம் பண்ணுகிறார் அப்படின்னா அவர் ஞானம் அடைந்தவராய் சிறிது கூட அஞ்ஞானம் இல்லாதவராய் ஆனந்த அதிதிகளாயிருக்கார் அவருடைய அருள் நாள் தான் இப்போ நாங்கள்லாம் ஞானம் அடைஞ்சிருக்கிறோம் அதனால அவருடைய இருப்பு எதுவோ அதை எங்களுடைய இருப்பு அதாவது பிரம்மஸ்வரவை இங்கே நிறைந்திருக்கிறது அதில் எல்லா உபாதிகள் இருக்கின்றன ஈரில் பதினாலு லோகங்களையும் எழுத பிறப்பு எண்பத்தி நாலு ஜீவபேதங்கள் உள்ள அத்தனை உபாதிகளும் பிரமத்திலே கற்பிதமாக தான் இருக்கு அது கற்பு உபாதைகளில் சரீரம் ஒன்று ஞானம் அடைந்த பிறகு இது சரீரத்திற்கு அதிர்ஷ்டான சைதன்யம் பிரமந்தான் நிச்சயம் குருநாதருடைய அதிர்ஷ்ட சைதனும் அதே பிரம்மந்தான் இது அஞ்ஞான காலத்தில் தெரியாது இருந்தது இப்போது குருநாதருடைய அதிர்ஷ்டம் எதுவோ அதே என்னுடைய அதிஷ்டான சைதன்யம் என்னுடைய அதிர்ஷ்டான செய்தம் எதுவோ குரு அதிர்ஷ்ட சைதன்யம் அது மட்டும் இல்லை இதில் பதினாலு உள்ள எல்லா உபாதிகளுக்கும் ஐசான சேதனம் அதுதான் அதே ஐட்டான சேதனத்தை தவிர வேறு வஸ்து ரெண்டாவது கிடையாது பிறகு ஆரோக்கியமாக இருக்கின்ற இந்த வஸ்து இருக்கிறதே பொய்பொருள் இது வெறும் தோற்ற மாத்திரம் ஆகிய மாயா காரியங்கள் ஆகியதான் உபாதிகள் இத்தனை உபாதிகளில் எந்த விதமான இல்லாமல் ஜெகா பிரபஞ்சத்தில் உதாசனம் அதில் நடுநிலை பாவத்தோடு சாட்சி பாவத்தோடு சர்வசாட்சி பாவத்தோடு பிரார்த்தம் வரக்கூடிய விவகாரங்களில் அந்தந்த காலங்களில் கரிகரணி செய்கின்றன என்ற பாவனையோடு இருந்து செயல்படுவது தான் ஜீவன் முக்தி நிலை பெற்றவர்கள் தான் ஞானிகள் அது சுருமானந்தர் சுவாசித்தமாக இருக்கார் அதே அப்படி தான் இருக்கோம் அதனால் அவருடைய ஸ்தானம் அது எங்களுடைய ஸ்தானம் அந்த மோட்சஸ்தானமாகும் அவர்களுக்கு தான் எனது ஆன்மாவும் அவருடைய ஆன்மா ரெண்டு ஒன்று தான் உபாதியினாலே குருசி செல்லாக இருந்தாலும் கூட அயசானத்தாலே ரெண்டு பேரும் ஒன்று தான் ஆகவே இத்தகைய விவேகத்தோடு கூடிய உலகியை குத்த வாருங்கள் குத்த வாருங்கள் அப்படின்னா இங்கே சமையல் என்பது சரீர அபிமானத்தை விடுத்து வகைசாலத்திலே அகிமானம் வைத்தவர்களாய் திருமத்தர்களாய் எல்லா ஜீர்களும் பிரம்மசுரமாக இருக்கிறார்கள் ஆனால் அறியாமையினாலே அஞ்சாயம் மூடப்பட்டிருக்கிறார்கள் நாம் அதுலேருந்து விடுபட்டிருக்கிறோம் அது விடுபட்ட நிலை தான் ஞானம் என்று பெயர் அது பயன்தான் பரமானந்த பராஜ் சொல்லப்படும் என்று இத்தகைய ஞானத்தோடு கூடி இருக்கிறவர்கள் தான் உனே சமைப்போம் அர்த்தம் அதான் உடனே சமைக்கிறாங்க உணவு எது சமைக்கிறது பசி போகிறது பசி எதுக்கு போகிறது சந்தோஷத்துக்கு பசி துக்கம் பசி நீங்கன்னா சந்தோஷம் அப்படி போல் இத்தகைய ஐமானங்களாக விட்ட பிறகு அந்த மனது பந்தத்துன்னு விடுபடுது விடுபட்ட மனதில் வந்து ஆனந்தம் ஏற்படுகிறது மன சஞ்சல் முற்றிலும் நீங்கிற பிறகு சசி ஆனந்தம் பானமாகும்போது ஆனந்தம் பிற விளக்க பரமானந்தம் வெளிப்படுகிறது இத்தகைய இதுதான் கூழ் சமைப்பு இதுதான் கூழ் சமைப்போடைய தோளத்தில் சாப்பிட்றது அஞ்ஞான காலம் இப்போ ஞான காலத்தில் இதுதான் ஏனென்றால் அதுவும் சுகத்துக்கு தான் இதுவும் சுகத்துக்கு தான் அது அவிசார திசையில் தோள சீரத்தை பைத்து சுகமடைகிறது விசார திசையில் மனமானது சாத்துரத்தமாக விசாரம் பண்ணி ஞானமடைந்து மனம் அமைதி பெற்ற நிலையிலே வரக்கூடிய ஆனந்தம் இது உண்மையான ஆனந்தம் இந்த ஆனந்தம் தான் விஷயானந்தமாகவும் போகுது ஆனால் அஞ்ஞான காலத்தில் தெரிவதில்லை ஞான காலத்தில் நாம் அடையக்கூடிய ஆனந்தமும் விஷயங்கள் மூலமாக அஞ்ஞானி அடைய அதுவும் இதே ஆனந்தம் தான் ஆகவே இந்த ஆனந்தமானது எப்போதும் எங்கும் நிறைந்திருந்தாலும் ஞானிகளுக்கு தான் அது அனுபவமாக இருக்கிறோம் ஆகவே இத்தகைய உணவை நீங்கள் சமைத்து சாப்பிட வாருங்கள் என்று தெய்வ கூப்பதாக பாட்டு சொல்லி தியாகி முடிகிறது கொண்ட அருமறைகள் அறியாத சொருபரை யாம் கண்டனமே சுமேலோ சும்முளக்காய் அஞ்சு பண்ணி மூலமும் மதுதானந்த விளக்கோரையும் இருபத்தி எட்டாம் தியாயம் மறைகள் அறியாதவரையாம் கண்டனமே சும்மேலோ சும்முளக்காய் இருபத்தெட்டாயிரம் அத்தியாயத்தில் சும்முளக்கை அதாவது அவதாரிகளே அளவற்ற வேதங்களால் அறிய முடியாத சொருபானந்த சுவாமிகளை அடியாறான நாங்கள் அறிந்துவோம் எனல் பிர சுவாமி அவர் பரபரம் சுரூபந்தான் பிரம்மத்து பிரமமி என்று சொல்லப்பட்டிருக்கு பிரம்மத்தி அறிந்தவர்கள் யாரோ அவள் பிரம்ம்தான் அதனாலே அவர் அடியாள்களெல்லாம் பிரம்மமாகவே பாதிக்கிறார்கள் அது உண்மையான பாவனை அப்படிப்பட்ட அவர்களை நாங்கள் தரிசித்தோம் நாங்கள் அறிந்தோம் தெரிந்து கொள்வோம் தை இந்த பாட்டு இதன்போரு அறுவரை ஆயிரம் எழுதற்கறிய ஆயிரக்கணக்கான சிரம் கொண்டு அறுமுறைகள் முகங்களாயிருந்தும் அறிய வேதங்கள் அறியாத சொருமுறை சுட்டி அறிய முடியாத சருபானந்த சுவாமிகளை யாம் கண்டனம் நாங்கள் தரிசித்தோம் அக்காய் சும்மேலே சும் சுமியில் சும் என்று குத்துவோமாக முன்பாடலில் அந்த அஞ்ச அஞ்சலர்களுடைய பல்லை எடுத்து அதோடய முதுகெலும்பையெல்லாம் உலகையாக்கி கூழ் சமைக்கணும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது முன்பாடல்களில் இப்போது அந்த மாதிரி குத்தி உணவு தயார் பண்ணுறதுக்கு முதல்ல உணவுக்கு வேண்டிய பொருள்களை திகழ்றது அது அரிசியை எப்படி நெல் குத்தி அரிசி பிடிக்கிறாங்களோ அப்படி போல் நீங்களாம் குத்துங்கோ சுத்தம் பண்ணுங்கோ என்ற ஒரு அர்த்தத்தில் இந்த பாடலில் அமைச்சிருக்கார் இந்த பாடத்தில் பிரம்மசுவரூபமானது ஒமிசத்துக்களால் கண்டுபிடிக்க முடியாது அதான் ஆயிரம் சிரங்கொண்டு அறுமுறைகள் அறியாத சொல்வரை பத்திகையை பிரம்மஸ்வரூப வடிவமாக இருக்கின்ற சுரூபானந்தரை வேதங்கள் அறிய முடியாது எதனால சொன்னால் எதனிடத்தில் மனம் சென்று திரும்ப வந்து கொள்கிறதோ என்னத்தில் வாக்குகள் செல்ல முடியவில்லையோ அது பிரம்மம் என்று சொல்லப்படும் அதனால்தான் மனோவாச்சா முகோச்சராயணமாக என்று சொல்லப்படும் மனதுக்கு வாக்கு எட்டாதது வேதத்துக்கினால் கண்டுபிடிக்க முடியாது வேதமானது மௌனமாக காட்டுவேதான் சொல்லப்படுது அந்த வேதம் இன்னது இது என்று சுற்றி அறியக்கூடிய நிலை ஏன்னு சொன்னால் எந்த மாயை மாயாகாரியமாகவே இந்த உலகம் இருக்கோ அந்த உலகத்தை சொல்லக்கூடிய வேதம் இருக்கோ அதுக்கு அயஷ்டானமாக இருக்கு அதிசானத்தை ஆரோக்கியம் சுற்றி அறிய முடியாது அதனாலே முடியாதுன்னு தன்பதி எல்லா பேர்கள் தம்மை அல்லன் அல்லன் என்றால் அன்பனை கேட்ட நேரம் அவள்விற்கு மௌனமானால் என்பது போலனைக்கு இதன் இதன் எனச் பின் பரப்பிரமும் தன்னை பேசாமல் காட்டும் வேதம் அகத்வாவினால தள்ளிப்பட்ட பிறகு மௌனம்தான் சொல்கிற சுட்டி காட்ட முடியல எந்த கிலோத்திலே பார்த்தோம் அதான் இங்க சொல்றார் எழுவருக்கறிய ஆயிரக்கணக்கான முகங்களாயிருந்தும் அரிய வேதன்கள் சுற்றறிய முடியாத ஸ்வரூபானந்த சுவாமிகளை நாங்கள் தரிசித்தோம் அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் அனுபவமாக சமாதியிலே அனுபவித்தோம் அந்த அனுபவங்கள் உண்டு என்று சொல்லிக்கொண்டு அந்த அஞ்ஞானத்தை நாசம் செய்து குத்துங்கள் உரலை போட்டு உலகமே உரல் தான் இந்த உலகத்தில் உரளா உலகமாக உரலை இந்த விழாயெலும்பாகிய அஞ்சனுடைய விழாயெழும்பாகிய உலக்கை செய்து ஒரு பல்ல உடைச்சி குத்துங்கோ என்ன அர்த்தீங்க அடுத்த நாசம் பண்ணுங்க அர்த்தம் அப்படி விவேக வைராகியமாக விசாரத்தின் மூலமாக குத்துங்கோ நான் அங்கே ஒன்றும் குத்துறதுல ஒன்றும் இல்லை இல்லை அய்மானத்தை விடுங்க மாய வடி வளவாகி மதிய உழல் தூய வடி சூட்டினான் சுமேலோ சும் அவதாரியை பொய் தேகத்தையே தாமென்று அலைந்த எங்களுக்கும் திருடுதிகிச்சை செய்து உத்தேசித்தனர் என மாய அடி அளவு ஆகி பொய்யாய் ஆறடி உயரம் மூன்றடி சுற்று அளவு சுற்களமுள்ள சுற்றளவுள்ள சொற்களம் சுற்று அகலமுள்ள சுற்று அகலமுள்ள உங்கள் சுற்று அகலமுள்ள தேகமாய் மதி இலியாய் உடல் வேர்க்கு ஆத்மயான மற்றவர்களாய் சுழன்று கொண்டிருக்கும் எமக்கு தூய அடி சூட்டினர்தான் பரிசுத்தமான திருவடி தீட்சை செய்தனர் அறியுங்கள் அக்காய் சும்மேலோ சும் அக்காய் சும்மேலோ சும் என்று குத்துவமாக அஞ்சனுடைய பட்டணம் தோழ்திறந்தான் அது தூளை சேர்த்தியே தேவன் ஆத்மாவை நினைத்து கொண்ட எங்களை சுரபானந்த சுவாமிகள் ஆகிய அதை ஞானஸ்வரூபம் எங்களை எல்லாம் விடுபாடு செய்து நீயும் பிரம்ம்தான் என்று எங்களுக்கு உபதேசித்து ஞானமடை செய்தால் அல்லவா அதை சொல்லி குத்துங்கள் என்று பின்னம் ஒளிவகை புரிந்தம் பெருங் கருணை பெருமானால் சொன்ன மொழி ஒன்றே கான் சும்மேலோ சும்மளக்காய் அருகே பேதம் நீங்கி உயர் சர்க்குருநாதன் அருளால் அருள் செய்தது மகாவாட்சம் ஒன்றிய எனல் பொருள் பின்னம் ஒழிவகை புரிந்து பேதமழியும் பொருட்டாக எம்பெருமான் கருணை பெருமானார் எம்பெரும் கருணை பெருமானார் எம்மிடத்து பெரும் கிருவையுற்று எமது தலைவரானவர் சொன்ன மொழி ஒன்றேதான் உபதேசித்தது மகாவக்ஷம் ஒன்றே இது அறியுங்கள் அக்காய் சும் அக்காய் சிம்மேலோ சும் என்று குத்துவமாகும் இது முந்நூற்றி தொண்ணூற்றி இந்த ஒரு வாக்கியம் என்பதை பற்றி என்ன தத்தம் செய்துள்ள போகிறார் கையிருட்டெல்லாம் அறிவுருவாக நம் மன்னலார் முடிந்தது இங்கு ஒரு வார்த்தையே முழு ஒரு வார்த்தையே என்ன செஞ்சார் மாயான அந்தகாரம் எல்லாம் இல்லாமல் நாசமுற்றொழிய ஞானமே நமது சொருவமாக நம்முடைய பெருமையைச் சிறந்த குருநாதன் உபதேசித்ததும் இவ்விடத்து ஒப்பற்ற மகா வாக்கியமே சொர்க்க மத்திய பாதாளத்திலும் இதுவே உபதேசமானார் சத்துமத்திய மகா வாக்கியம் தான் முன்னர் உதயசம் பண்ணியிருக்கார் அதுதான் இப்ப சொல்கிறார் பேதமழியும் பொருட்டாக எம்மிடத்து எம் தலைவரானவர் உபதேசித்தது மகாவாக்கியம் ஒன்றை இதை உதேச உபதேச வாக்கியம் மகா வாக்கியம் இந்த தத்தவச மகா வாக்கியம் தான் மகா வாக்கியம் என்றால் என்ன எனக்கு ஆர்த்தம் ஞாபகம் இருக்கா மற்ற வாக்கியம் அவாந்திர வாக்கியம்னு சொன்னாலும் தெரியும் அவாந்தரவா இடைப்பட்ட வாக்கியம்னு வேறு இவர் ஒரு மகா வாக்கியம்னு பேர் கொடுக்குறாங்க ஐக்கியத்தை உண்டாக்குறதுனால மகா வாக்கியம் வேணும் அண்டா காரத்து இவர் உண்டாக்குது யாருக்கு உண்டாக்குது அது தெரியும் இல்லை உண்டாக்குதா நமக்குலாம் உண்டாக்கணும் உபதேசம் பெற்றுக் கொள்பவர்களுக்கு உண்டாக்கணும் அப்ப அகண்டாக உண்டாக்குதுதான் யாருக்கு உண்டாக்குது அப்படிப்பட்ட மகிமான் கிடையாது மற்ற வாக்கியங்கள் இருக்கின்றனவே அது பிரானம் பிரம்மன் அப்படின்னா மகா வாக்கியம் தான் சத்திய ஞானானந்தம் பிரம்மன் அப்படின்னா மகாக்கியம் ஆகாது ஐக்கியத்தை உணரத்தில் சத்தியமாயும் ஞானமாயும் அனந்தமாயும் இருக்குது பிரம்மம் தான் பொதுவாக சொல்லப்படுது இது பிரஜானம் பிரமம் மேலான அறிவு எதுவோ அது பிரம்மம் மேலான அறிவு எது ஆத்மாவே பிரம்ம அர்த்தம் அயமாத்மா பிரம்மம் இந்த ஆத்மாவே பிரம்மம் என்ற ஐக்கியத்தை உண்டாக்குது அப்புறம் அகம்பிரமாசுமி தொம்பது அர்த்தம் கூட சின்ன அதான் தற்போல சயார்த்தம் பிரம்மம் ஆக அகிஷானத்தில் ஏகத்தம் இருக்கிறது அதனால் அகம்பிரம் ஆஷ்மி என்று நாலு மகா வாக்கியம் எடுத்திருக்காங்க நாலு வேதங்களுக்கு நாலு மகா வாக்கியம் இதுதான் மகாக்கியம் பெறும் மகா வாக்கியம்னு உயர்வு கொடுக்கறது காரணம் ஐக்கிய உணர்ச்சி உண்டாக்குது மற்ற வாக்கியங்கள் ஐக்கியத்தை உண்டாக்குறத பொதுப்படியாக சொல்லும் சச்சித்தானது நித்தியம் போடணும் இது பிரம்மத்துக்குரிய வாக்கியம்தான் அதில் ஐக்கியம் இல்லை இலக்கணம் சொல்லியிருக்கு பிரம்மத்து இலக்கணம் அவ்வளோதான் அவன் ஒரு வாக்கியம் அவன் வச்சுக்கலாம் அதனால் மகா வாக்கியத்தின் மூலமாக தான் நாங்கள் ஞானத்தை பெற்றுவோம் அந்த ஒரு வாக்கியம் தான் எங்கள் ஞானத்துக்கு அடிப்படை காரணம் அப்படிப்பட்ட அடிப்படை காரணமாக இருந்த வாக்கியத்தை விதையு ஞானத்தை கொடுத்த அவருக்கு இப்படி சொல்லி அந்த அஞ்சனை நாசம் செய்யுங்கள் குத்துங்கள் அதாவது அரிமானத்தை உற்றிலே விட்டு உட்டி விடுங்க அர்த்தம் நம்மாலே காண்கின்ற நாமம் போய் நாமி சும்மாவே இருந்தன்கான் சுமேலோ சுமே காயின் சுட்டரியும் ஆபாசன் அதிஷ்டான கோடசனாயினன் எனல் நாம் எப்படி இருந்தோம் ஆபாசனாக இருந்தோம் பயிஷானமாகிவிட்டோம் என்று சொல்லி குத்துங்கள் என்று சொன்னார் இதன் பொருள் நம்மாலே காண்கின்ற நாமும் போய் ஞாத்தாவான நம்மால் காண்பதான காட்சியும் காண்பொருளும் காண்பானும் நீங்கி நாம் ஆகி சும்மாவே இருந்தனும் காண் நமது யதார்த்த சுவரூபமான பிரம்ம யாதொரு செயலும் இன்றி இருக்கின்றோம் என்று அறியுங்கள் அக்கா சும்மேலே பக்கச்சி சுமையில் சும்மை என்று குத்துவாங்க அதனால் திருப்பூட்டி ஞானம் போய் அதிர்ஷ்டான ஞானம் சாட்சி வந்தது சரசாட்சி வந்தது அது எதனால் வந்ததுன்னா தத்துவம் செய்ய மகாவுக்கு உபயேசினால விசாரம் பண்ணி வந்தது ஜீவனுக்கு ரெண்டு பாவனை உண்டு மனதோடு சேரும்போது அத்தியாச காரணமாக பிரபஞ்ச பவானம் அது விசாரணை பண்ணி உபதேசம் கேட்டு பண்ணி ஞானம் அடைந்த பிறகு ஐஷான பவன் வந்துடும் ஐஷான பவானம் பாவனை இது ஆரோக்கிய பாவனை இருக்கு இதுதான் பொய்பவனை பொய் பாவனையினால சுகம் உலகத்தில் இந்த ரெண்டு பாவனையோடு கூடியிருக்கின்ற ஜீவர்கள் அவசார திசையில் கஷ்டப்படுறது காரணமே அஞ்ஞானம் தான் அஞ்ஞானம் அதன் காரியமாகிய மறைப்பு ஆவணம் அப்படி அதை நீக்கிறதுக்கு தத்துவசிமாக வாக்கியம் தான் முக்கியமாக காரணமாக அது குருமுகமாக கேட்டு விசாரம் பண்ணி போக்கிக்கணும் அப்படி போக்கும்போது அதே ஆபாச பாவனுக்கு ஐஷான பாவனை வந்துடுது அப்போது அதிஷ்டானம் எதுவோ அதுவே நான் என் நிச்சயப்படுது அதிஷ்டானத்துக்கும் ஆபாசனுக்கும் வேறுபாடு அப்போ மறந்து போகுது இப்போ வேறுபாடு இருக்குது அபியாச காலத்தில் வேறுபாடு இருக்குது அப்போ மறந்து போயிடும் அதாவது கண்ணாடியிலே முகம் பார்க்குறோம் முகமானது வாசமாக பொருள் அல்ல அது மனசன் இல்லை பிம்பம் தான் இருக்கிறது ாலும்பு பிரதிம்பத்துக்கு பிம்பத்துக்கு லட்சணம் உண்டு என்ன கன்று மூது காக்கு எல்லாம் எழுக்குல்ல கால் கல் மூக்கு காது வாய் எல்லாம் இருக்குது இது ஆனால் ஆடுது இது சிரிச்சா சிரிது ஆனாலும் அது வாசம் அல்ல அதை பாத சமானிக்காரையும் பேர் பாதம் என்ன பொய்ய நிச்சயிக்கப்படுவது பொய்ய நிச்சயப்படுது எப்படி அந்த பிரதிம்பத்தில் ஒரு பகுதி பொய்ய நிச்சயிக்கப்படணும் என்ன ஒரு பகுதி தோட்டம் வாசமா இல்லை நிச்சயப்படுகிறது ஆனாலும் அந்த தோட்டத்தில் உள்ள தன்மைகள் உறுப்புக்களுடைய அமைப்புக்கள் இதெல்லாம் பிம்பத்தை சேர்ந்தது பிம்பத்தோடு ஐக்கியம் உண்டு அதனால் அதை பிம்பத்தோடு ஐக்கப்படுத்தலாம் அங்கே பிம்பம் பிரதிம்பம் அது வாசம் அல்ல போய்தான் போய் நிச்சயிக்கப்படுகிறது இருந்தாலும் அந்த தன்மைகள் அபயத்துக்கு அபேதமாக இருக்கிறது அதிட்டானத்தோடு கண் காது சிரிக்கிறதா சிரிக்கிறது தான் ஆடுது து எோடு சேர்ந்தது அரிசியான சேர்ந்தது அப்படி சேர்த்து சேர்த்து பார்க்கும்போது அந்த அபேதம் கிட்டது பொய்ப்பொருளா இருந்தாலும் கூட பொய்பொரு வந்து அரிசனத்தோடு சேர்ந்தது ஆகவே இந்த விசாரங்க தான் பாதி சமானது அப்படி பார்க்கும்போது ஆபாசமாக இதுவரைக்கும் பிரதிபிம்பத்தையே நான் எனது என்று நினைத்தது மாதிரி நினைத்துக்கொண்டு துக்கத்தில் ஆழ்ந்தான் இப்போது விசாரம் பண்ண இந்த பிரதிபிம்பம் நித்தியதான் ஆனாலும் பிரதிபத்துடைய தன்மைகள் இருக்கின்றனவே சச்சித்தானந்த நிச்சயம் என்ற ஜிடம் அந்த வாசனைகள் அந்த தன்மைகள் அது ஐசான சார்ந்தது அதனாலே அத்தகைய ஐசானத்துடன் எனக்கு ஏகத்த உண்டு என்று நிச்சயம் செய்வதற்கே அதுதான் ஞானம்னு பேரும் அந்த ஞானம் திடமான தான் பேர் அப்போது அபியாச காலத்தில் சந்தியே இருக்கும் ஞான காலத்தில் அபியாசம் திடப்பட்டுடும் இப்போ திடப்பட்ட பிறகு குடசன் என்று சொல்லக்கூடிய இது அது தற்பது லட்சார்த்தம் பிரம்மத்தை முன்னாடி பண்ணி அபியாசம் பண்ணி இருந்தால் பிரம்மன்ற ஈஸ்வரன்ங்கிறதை பாசமாரகம் பண்ணி அதிஷ்டானமாகிய பிரம்மத்தோடைய அகத்தம் பண்ணணும் ஈஸ்வருடைய லட்சணம் இதுக்கே அவர் சர்வஜன் சர்வேஸ்வரன் இப்படி ஒரு லட்சணங்கள் எல்லாம் பிரம்மத்தை சேர்ந்தது உபாதியின் காரணமாக விவகார தோற்றம் சர்ச்சித்த ஆனந்தங்களுக்கே அது பிரம்மத்தை சேர்ந்தது அப்பிரமத்தினுடைய லட்சணம் அந்த ஈஸ்வரனுக்கு உண்டு அதே நேரத்தில் உபாதிக்கு ஏற்ப அந்த சர்வஜி உபாதி அல்லது சார் சக்தி உபாதி உபாதினாலே நான் சர்வஜன் சர்வேஸ்வரன் நான் கர்த்தா பஞ்சகரித்தியும் செய்கிறேன் என்றெல்லாம் பாவனை வரும் அந்த பானனைகள்லாம் போக்கி அகிஷ்டானத்தோடு ஏகத்தம் பண்ணுறது அந்த பிரம்மத்தில் அந்த ஈஸ்வரனுக்குள்ள சத்யஜி தானந்தான் நித்தியம் போனம்தான் அதை அபேதப்படுத்தினா அது பாதுசமானு போயிடும் ரெண்டிலேயே நீக்கிற பிறகு அகே பிரம்ம எங்கள் கோலசம் தனித்தனியாக இருக்குதுன்னு அர்த்தம் அல்ல ரெண்டையும் கட்டாகாசம் ஆகாசம் போல் ஒரே பஸ்ஸு தான் கடத்துக்கு உள்ளே இருக்க ஆகாசம் கடத்து சுற்றி இருக்கிற ஆகாசம் உள்ளது தான் ஆனால் இடையில கடை ஓடு பிரித்து காட்டுற மாதிரி தோற்றுது ஆனால் விசாரணை திருஷ்டிக்கு கடை ஓட்டுக்குள்ளேயே ஆகாசம் இருக்குது உடல் இருக்குது அந்த ஒரே ஆகாயம்தான் தேவையா வேறு கிடையாது ஆகாயத்தை கடை பிரிக்க முடியாது பிரித்து போல தோற்றம் அப்படி போல் முக்கிய சமாத ஒரு வேற்றுமையினாலும் வேறுபடுத்தி காட்டும் மகாகாசி வலைப்பட்ட செய்தும் இருக்கின்றும் பெயர் விசாரதி ஊடுரியும் இருக்கிறது பிரமசுரம் கூட வேறு பிரச்சனை பரம் இருக்கிறது அது கூடசேரங்கிறது அது தற்காலிகமாக சொல்லப்பட்ட ஒரு விளக்கமே தவிர வாசலாக கூடைசேரே கிடையாது சொல் மாத்திரம்தான் கடகாசமாக கிடையாது சொல் மாத்திரம்தான் அப்படி போல் இது முக்கிய சமாளி பேர் இதில் பொய்யல் எதுன்னு சொல்கிறது இல்லை உபாதி ஒன்று தான் தள்ளுபடி அது கூட விசாரதிஷ்டிக்கு தள்ளுபடி தேவையில்லை ஊழியர்கிறதுனால இருந்தவொன்று எல்லாம் ஒன்று தான் கடன் உடைச்சாதான் ஐக்கியம் அர்த்தம் அல்ல உடைக்காத காலத்திலேயே அந்த ஐக்கியம் இருக்கு அதே போல அந்த கண்ணம் இல்லாத நாளத்த ஜீவன் புத்தி அதாவது பிரம்மமும் கூடசனம் ஒன்று அர்த்தம் அது அந்த கண்ணம் இருந்தாலும் கூட கூடசனே கிடையாது பிரமையதான் இருக்கிறது நிச்சயம் தான் முக்கிய சமாளி பெரும் அப்படிங்கறதுனால அது எப்போ யாகத்தான் எப்போது யாகத்தோன்னு சொல்கிற முக்கிய சமானாதிகாரணும் பேர் பாத சமானாதிகாரணியத்தினால இந்த ஆபாச நீக்கி ஆபாசனில் உள்ள அது தன்மைகளை ஐக்கப்படுத்தி அதே போல ஈஸ்வனுடைய நீக்கி இந்த பஞ்சகரித்த முதலான போக்கி சச்சிதானந்த பாவனையாக இருக்கின்ற பிரம்ம பாவனையை ஐக்கப்படுத்தினா அந்த பிரம்மம் கோடசனம் என்ற பிரிவினை பாவனை போக்குறதுக்கு இந்த முக்கிய சமாதத்தின் மூலமாக ஏகத்தும் பார்க்கணும் எதோ மகா பிரம ஒன்று தான் பிரம்மத்துக்கு என்ன ஒன்றுமே இல்லை பிரமமும் பிரபஞ்சம் ரெண்டே தான் பிரபஞ்ச மித்த என்றும் பிரம்ம சத்தியம் என்றும் பார்க்க இப்படித்தான் ஏதாவது தத்துவ மகாத்தினாலும் பாகத்தால் செய்கிறால் பெறப்படுகிறது ஆகவே இத்தகைய நிலையை நாங்கள் பெற்றுவோம் அதனால் இப்போது நாங்கள் ஞானிகளாக இருக்கிறோம் அதான் சொல்கிறார் ஞாதாவான நம்மால் காண்பதான காட்சியும் காண்பொருளும் காண்பானும் நீங்கி நமது யதார்த்த சுவரூபமான ப்ரவ மாத்திரமாய் இங்கே கூட சங்க பேர்லாம் போச்சு பிரமந்தான் மாத்திரவாதம் கொடுத்தனால அது ஒன்று தான் ரெண்டாவது யாதொரு செயலும் இன்றி இருக்கின்றோ இருக்கின்றோம் என்று அறியுங்கள் ஆக பிரமத்துக்கு செயல் கிடையாது செயல் வறுமையானால் ஒரு ஈஸ்வரனாகவோ அல்லது ஜீவனாகவோ அங்கீகாரம் பண்ணிக்கணும் செயலற்றது தான் பிரம்மன்ட்ருக்க ஆகவே நாங்கள் எந்த செயலமற்று பிரம்மசுரமாக இருக்கிறோம் அதனால் இப்படி சொல்லி நீங்கள் குத்துங்கள் என்றால் யமானத்தை விடுங்கள்னு நடத்த வந்தது ஈஸ்வரனுக்கு சேர்ந்தது இருக்கிறேன் சித்தா இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கிறேன் யாகமாக இருக்கிறேன் நித்தியமா இருக்கிறேன் இந்த பாவனை எல்லாம் சேர்ந்தது பிறகு நான் சர்வஜன் நான் பஞ்சகத்தியன் செய்கிறேன் ஈஸ்வர பாவனை சேர்ந்தேன் உபாதி பாவனையாது அஞ்சுன்னா ஐம்பது கூட சேர்த்துக்கலாம் அதை பற்றி கேள்வி இல்லை அது எத்தனையும் சேர்த்துக்கலாம் அதிஷ்டானத்துக்கு செயலற்ற இல்லை அதிஷ்டானத்தை குறிக்கும் செயலோடு கூட உபாதி சேர்ந்த ஆபாத்தனை குறிக்கும் ஆமா கோலசன் என்ன சொல்லுவது உபச்சாரம் தான் பார்த்து பிரம்மன் தான் ஆபாசன் நான் பந்தப்பட்டேன் நான் கர்த்தா போக்தா ஞாதா இதெல்லாம் ஆபாசமாக சார்ந்தது அதை நான் அதினான சைதன்யம் ஆகிய பிரம்மே குடசனாக எல்லா பிரபஞ்சம் நாம் ஒரு பிரபஞ்சத்துக்கும் பஞ்சபோது அதிஷ்டமாக இருக்கிறது என்று இந்த பானு வரும்போது தான் அகண்ட பானின் பேர் இது அகண்ட காரியத்தின் பேர் எங்கும் நீக்கமாக நிறைந்திருக்கின்ற வஸ்து ஒன்று தான் அந்த வஸ்து தான் நான் அதே போல் எல்லா ஜீவர்களுக்கும் அதுதான் வஸ்து அது கண்டிமாக எதுவுமே கிடையாது சுகமுங்கிறது அது கண்ணிமாக கிடையவே கிடையாது சுகம் பிரம்மஸ்வரூபம் தான் விஷயத்திலிருந்து வர்றதாக இருக்கிறது அஞ்ஞான காலம் அது இங்கே அங்கேயாரம் கிடையாது ஆத்மா என்போதோ அந்த பரமாத்மன்றதை பேதம் கிடையாது ஒரே பிரம்மந்தான் ஒரே பரம்பரம் தான் என்று இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் ஜடஞ்சானம் ஒன்று பேர் அது இடம் நிச்சயம் இருக்குமேனால் அதுதான் முத்தின்னு பேர் சந்திய விரதம் வரல அதில் ஞானம் பேர் அத ஆனந்தம் கிட்டால் சந்திய பரமானந்தம் கிட்டால் துக்க நிவர்த்தி ஆகாது என்ன ஏதோ ஒரு புஷாக கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா வாசமாக ஜீவன் முத்தி பயனாகிய சரவரி பரமானந்த பி முத்தி வர முடியாது ஞானம் தான் இருக்கும் ஞானத்தின் பயனாகிய அது முத்தி கிடைக்காது அது மோட்ச பிரதிபந்தம் கேள்விக்கு ஞான பிரதிபந்தம் இந்த மாதிரி விசாரம் செய்கிறது தடையாக அது ஞான பிரதிபந்தம் அதாவது போத பிரதிபந்தம் வர்த்தகமான பிரபந்தம் ஆகாய பிரதிபந்தம் ஞானபிரதிபந்தம் கேள்வி மோச்ச பிரச்சனைங்கிறது இந்த ஞானம் வந்தவருக்கும் கூட இன்னும் சந்தேக உரிமம் இருக்குது நான் பிரம்மஸ்வரபந்தான் இருந்தாலும் எப்படி பிரம்மஸ்வரபம் ஆக முடியும் அப்படின்னு இருந்தாக்கா அது இன்னும் சந்தேகபூர்வம் இன்றைக்கலாம் அர்த்தம் சாதாரண ஒரு இப்போது இருக்கார் ஜனாதிபதியாக இருக்கார் சாதாரண உத்தியோக விஞ்ஞானி தான் அவரை கொண்டு போய் ஜனாதிபதி உட்கார வச்சுட்டாங்க நான் விஞ்ஞானி தான் இருந்தேன் நான் ஜனாதிபதி எப்படி ஆக முடியும் நான் ஒன்று அரசீர்வாதம் இல்லையே என்ன வந்து ஜனாதிபதி சொல்கிறாங்க நான் வேணாம் அப்படின்னா அவர் ஜனாதிபதி ஆகிருக்க முடியுமா ஜனாதிபதி ஒத்துக்கணும் நான் ஜனாதிபதி தான் எனக்கு அதிகாரம் இருக்குது சட்டம் படி நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று நிச்சயம் வருணம் இருக்குது அது உக்கார்ந்த நான் விஞ்ஞானியாக இருந்தேன் எப்படி உக்கார்த்திட்டாங்க நான் ஜனாதிபதி ஆகிய வேணாம் என்னமோ சத்தியமாக ஒத்துக்கணும்ன சம்மதிக்கணும் அவர் நிலைக்கு ஒத்துக்கிறதுக்கு சந்தேகம் தான் அவர் வாசல் தினமா இருக்கும் விஞ்ஞானியா இருந்தவர் சம்பந்தம் அதிகாரம் கிடைச்சது ஜனாதிபதி தகுதி கூட இல்லையோ என்ன சந்தேகம் வரலாம் கூட உக்கார பிறகு அதிகாரம் செலுத்த வேண்டியதுதான் தைரிய வறுமையானால் அவரு ஜனம் ஜலஞானம் பேருக்கு சந்தேகப்பட்ட ஜனஞ்சானம் இல்லை அவருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதி கிடையாது இது எதிர்பார்க்கவும் இல்லை அவரு ஆசையும் கிடையாது ஆனாலும் கிடைச்சி போச்சு கிடைச்ச பிறகு அவருக்கு சில காலம் இப்படி சந்தை வந்தாலும் வந்திருக்கலாம் சொல்ல முடியாது அப்படி போல இங்கே இதுவரைக்கும் அஜானத்தில் மந்தப்பட்டு இருந்த ஜீவன் ஏதோ குருகிருப்பைனாலையும் முக ஞானம் வந்த பிறகு அவள் ஞானம் வந்து சொல்கிறாங்க நான் ஒன்று உடம்ப அப்படியே தான் இருக்கு ஒன்று மாறுங்க பருக்கிலே இறக்கலை பணக்காராவில் ஏழை நான் எப்படி ஞானம் முடியும் அப்படி சந்தையம் வர்றான் சீக்கிரமாக கிடைக்கமா அப்படின்னு வரும்போது சந்தேகம் வந்துடுச்சப்போ அப்புறம் தூக்கி போட்டு ரொம்ப நாள் கிடைச்சி தேடின பிறகு ஒரு கண்ணாடி கல்வி கிடச்சது கஷ்டப்பட்டு கிடச்சிடலாம் இதுதான் ரத்தனம் பண்ணான் அது ரத்தனம் ஆகுமா ரத்தனத்தை கொண்டு போய் இருக்க சொத்தெல்லாம் ஒழிச்சு போட்டு உட்காந்துக்கிட்டு ஏன் சிந்தாமணியே எனக்கு இது கொடுக்குன்னு கேட்டேன் ஒன்றும் கொடுக்கல அப்புறம் ஏமாந்து விட்டான் அப்படி போல் சந்தேகிரதங்கள் எங்கே இருக்கோ அது இடமில்லையான்னு அர்த்தம் இடமில்லையாடுனாக்கா துக்க நிவர்த்தி வராது ஆனந்தப்படாதே கிடைக்காது அப்போ செந்தேகரு எப்படி போகணும் திரும்ப திரும்ப விசாரம் பண்ணி தான் போகணும் ஒரு நாள் நாள் பந்துடுறதில்லை அது விலக விளங்கும் அப்படின்னா இல்லைன்னாக்க விசாரம் தீவிரமாகணும் புத்தாடகருக்கு அந்த காலம் சுத்தம் இல்லை அதனால் பலகாலம் விசாரம் பண்ணி தான் ஞானம் பண்ணுங்க சீத்து வருஷம் அந்த சுத்தம் இல்லை ஏன்னா பலகாலம் வருஷம் தேவம் பண்ண போகிறது தான் அது கூட சூடாலே வந்து விளக்கம் ஜனவர் தான் கிடைச்சபடியே ஆனால் இப்படி போச்சு ஏன்னா அந்த காலம் அதெல்லாம் பிடிச்சுக்கோச்சு இல்லைன்னா பிடிக்காது சுத்தமாகச்சு அதான் தபசன்னு சொல்லுவது தபசனா என்ன அர்த்தம் மன பொருட்களுக்கு ஒருமை தான் தவம் அது ஒருமைக்காக தான் பாடுபட்றோம் மனம் எங்கோ நினைக்குது கை கால ஏதோ வேலை பார்க்குது இந்திரியங்கள் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கு இது தவமாக உருவாக்க பண்ணணும் மன சம்மதிக்க செய்யணும் இதுதான் தவம் பண்ணி இதெல்லாம் ஒரு நாளெலாம் வந்துடுது இல்லை சீற்று வருஷம் பதினெட்டு வருஷம் தவம் நாம் வந்து தான் பதினெட்டு பாடம் கேட்டுருக்கோம் வந்துச்சு உதவி பிடிச்சது என்ன பிடிக்குமா பிடிக்காது அதுபோல் பதினோரு பாடம் கேட்டதுனாலையே மற்றவங்க நினைக்கிறாங்க நீங்கள் ஞானிகிட்டீங்களாங்க நீங்கள் என்ன ஞானம் வந்தது அதான் இந்த பொறுத்து போங்க நம்ம உதவியை பண்ணுறோம் நமக்கு பண்ணுறாங்க ஞானம் படிச்சுட்டீங்க வேலை கரெச்சோன்னா பொறுத்து போங்க நம்ம உதவது பண்ணுறாங்க அவங்க எப்படி இப்படிப்பட்ட நிலையே நான் சொல்லிக்கு அப்படி தான் தெரியும் சாஸ்திர போக்கு தெரியாதவங்க அவர் பேசுவாங்க அப்புறம் அவங்கள போய் நான் குறை சொல்ல முடியுமா அப்படின் கருத்து ஆகவே விசாரமான தீவிரமாக விசாரம் பண்ணலாம் அந்த காலம் சுத்தமும் இருக்கணும் வெறும் விசாரம் மட்டும் பயன் தரதில்லை அழுக்கி வீட்டில் எவ்வளோ தான் சாய் அது அன்னைக்கு நல்லா இருக்கும் மொழியே தண்ணியில் போட்டால் போயிடும் சுத்தமான வீட்டில் ஒருமுறை ஏற்றுங்க அது கிளிறு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு அப்படி போல் இது அந்த கணக்கு சுத்தம் தான் பிரதானம் எல்லாத்துக்குமே அடுத்தான் அப்போ நாம் ஒரு நாள் ஆண்டு சம்பாதிக்க முடியும் அந்த கணக்கு சுத்தம் முடியாது அழுக்கு வேட்டி ஒரு முறை விளையாட வச்சா போயிடுமா நாலஞ்சு முறை வைக்கணும் அப்போ தான் போகும் அடிப்போம் அந்தவொரு ஜென்மன்னு சம்பாதிச்ச அழுக்கு இது ஒரு ஜென்மத்திலேயே போயிடுமா போகிறதால நல்லது தான் இல்லை அப்படி போகிறதில்ல அதனால் பல காலம் இடங்காலம் ஏற்றோடு அபியாசம் பண்ணணும் புண்ணியம் அந்த புண்ணியம் லிஷ்காமமாக அமையணும் எந்த சேதாரண பாருங்கள் ரிஷாபுணியாக எழுதுவார்கள் இல்லையா புண்ணியமணி எழுத மாட்டாங்க எழுதுவாங்க எதுவும் இது பல பரவும் எழுதுக்கா அதில் விட அதுதான் அடிப்படை என்பதை கருத்து போகபாக்கியத்து காமி புண்ணியம் தான் இல்லைன்னா போகபாகம் கிடைக்காது அப்போ பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சாக்க பரவாயில்லை தான் தற்காலிகளும் ஒழிய நிற சோகம் கொடுக்காது எல்லாமே இந்திரியர்கள் மூலமா அழைக்கிறது எல்லாம் முதல்ல சுகத்தை கொடுத்து துக்கம் கொடுக்கும் சரி இன்னும் விசாரம் பண்ணி பார்த்தா அந்த சுகம் ஆத்ம சுயம் வழிய அதுல கிடையாது கிடையாது கிடையாது தற்காலிக சுகம் கூட ஆத்ம சுகம்தான் அப்படி பொறுக்கும் ஆத்மா விரும்பணுமா அது விரும்பணுமா என்று விசாரம் பண்ணி பார்த்தாதான் ஆத்ம லாபம் கிடைக்கும் தற்காலிக சுகம் கிடையாது அதான் இருட்டுமே என்னாக்கா அது கூட அது கிடையாது அது துக்க வடிவுமே என்ன தான் வெறுப்படும் கொஞ்ச காலம் அனுபவிப்போமே அப்புறம் பாத்தால அப்படிதான் விருப்பம் தான் வரது இல்ல விருப்பம் போறதுக்கு விசாரம் பண்ணணும் ஆத்மான் சுகம் தான் அங்கேயே சோடுறது வழியே தற்காலிகமாக கொஞ்சம் கூடை குறிச்சிக்கோ அது சுகம் கிடையவே கிடையாது எந்த விஷயத்தை சுகம் கிடையாது எதிர சுகம் இருக்கோ எல்லாரும் இருக்கிறது நினைக்கிறானோ வேறுபடத்தில் அப்பவே நீ மாம்பழம் சாப்பிடுங்க ஒரு பக்கம் புளிப்போம் இனிக்கு இருக்கு இனிப்பா நல்லா இருக்கு புளிப்பா உண்ணா திட்டுறீங்க என்ன படம் தான் வாங்க சொன்ன பத்து ரூபா போச்சையா ஒரு பக்கம் ஒரு துக்கம் பண்றோம் பார்க்குறோம் பத்து ரூபா போச்சையா அனுமன் வாங்கினேன் என்ன இப்படி புளி போயிடுது அடப்பாவே அப்படி துக்கப்படுறோம் அங்குறது யுக்தி அனுபவம் பார்த்துக்கலாம் சுருதி அதுதான் சொல்வது உலகத்தில் ஒரு அனுப்பிரமானம் கூட விஷயங்கள சுகம் கிடையாது இருக்குன்னு சொன்னால் அது ஆத்ம சுகம்தான் அது இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு வாஞ்சி பதார்த்தங்கள் கிடச்சோன்னா மனம் லயமடையும் லயமடைஞ்ச பிறகு சச்சான பானம் ஆகும் பானம் ஆகிறது அத்தியாச காலத்தில் அது இருக்க நினைக்கிறேன் இல்லை அத்தியாசம்தான் இது அஞ்ஞானம் இதனால் அது இருக்க நினைக்கிறான் நாய் எலும்பு கிடைச்சிக்கிட்டு தாழைத்து கழிச்சிக்கிட்டு ரத்தத்தை சாப்பிடும் போது சார்படி எலும்பு கிடச்சா நினச்சி மீனில் சாரம்படி எலும்பு கிளம்புற மாதிரி இதுதான் உலகத்தில் இருக்கிறது அதனால விசால திருஷ்டிக்கு தற்காலிக சுகம் வருது விஷயத்தில் ஆசைப்படுறது கூட இல்லை துக்கமே அது ஏன் விட முடியல பிரார்த்த இருக்கு விட முடியல அது வச்சுக்கலாம் ஆனால் சுகத்திலே தான் விட முடியலனு சொல்ல வாசனத்தோ பிரார்த்தனு விட விட முடியல அது உள்ளதுதான் முடியாதுதான் அது ஞானிகளுக்கு விட முடியல ஆனாலும் நான் அந்த சுகம் இருக்கிறதுனால விட முடியல அந்த ருசியாக இருக்கப்பா அதனால கடைக்க நான் டீ குடிக்க போறேன் அப்படிங்கிறானே அதுதான் தப்பு டீ குடிக்கலாம் ஆரோக்கியத்துக்காக குடிக்கலாம் ருசிக்காக குடிக்கிறது இங்கே இருக்கு ருசின்னா சுகம்னு அர்த்தம் அது எந்த சுகமும் ஆத்ம சுகம்தான் அது என்ன பண்ணலாம் மீண்டும் மீண்டும் போகிறான் போன பிறகு கூட ஒரு நாள் அங்கே ருசி இல்லாமல் போச்சு அவற்றான் ஏன் நான் மற்றத்துக்குள் போட்டிருப்பா ஒரு நாள் தூள் மாத்து போடும் என்ன இல்லையே நிமித்தமா சாப்பிடுற தவறு கிடையாது ஏமாத்துறாங்கண்ணா ரொம்ப ஒரு வழக்கம் வருது அதனால் உலகத்தில் சுகநிமித்தம் அந்த உலக பொருள் இருக்குங்கிறது நூற்றுக்கு நூறு பொய் அது வெறுக்கத்தக்கது அப்படி சிந்தனை பண்ணாதான் சுவருமத்து வெறுப்ப வரேன் இல்லை வெறுப்ப வரும் அதனால்தான் ஆகாசமுதனின் மண் சராசரங்கள தோன்றுமிடன் பிரிதுண்டோ சுமேலோ சுமுலக்காய் அவதாரியை ஆகாசம் முதலிய பிரபஞ்சங்கள் அனைத்தும் என்னிடத்தில் தோன்றுமெனல் இதன் பொருள் தொடங்கும் உலகுதெனில் ஆகாசம் முதலாக உண்டாயிருக்கும் லோகங்களில் ஐயல் பதினாலு லோகங்களும் மனு சராசரங்கள் நிலைப்பற்ற அசைதளம் அசையாததான உயிர்கள் அனைத்தும் தாவர ஜங்கம் சொத்துக்கு அவையில் அனைத்தும் தோன்றும் இடம் பிறிது உண்டோ உண்டாகின்ற ஸ்தாபனம் நாமன்றி வேறில்லை என்று சொல்லி அக்கா சுமேலோ சும் அக்கச்சி சுமேலோ சும் என்று குத்துவோமாக பாவனை இப்படி இருக்கணுமா அகண்டாகார பாவனை இத்தகைய பாவனை வர்றதுன்னா எவ்வளவு பாடுபண்ணும் கைவிடத்தில் முதல் படலத்தில் சமாதி போடுறது ஆனாலும் சந்தேகம் எப்படி விருந்தது அதனால் மீண்டும் சந்தேகம் போகிறதுக்காக சந்தேகம் படத்தை வச்ச பிறகு அவர் சந்தேகம் தெரிந்த பிறகு மீண்டும் சமாதி கூட சொல்லப்படுது அதுதான் பலகலை உணர்ந்த குருமொழிந்தபடி வன அனுபவம் பலமலரின் மது சச்சிதானந்தம் ராம் பரமார்த்தத்தை பல பொழுதும் கண்மூடி சமாதி இருந்தான் குடித்து பார்த்தபோது பல வடிவம் சராசர சித்திரங்கள் எல்லாம் தோன்றும் ஒரு படமானானே என்ன சொல்றார் அவளுக்கு ஜடஞ்சானம் வந்த இந்த உலகங்கள் எல்லாம் சித்திரம் போல இருக்கு சித்திரம் பிறகு படம் வசரத்தில் இருக்கு வஸ்திரம் ஆதாரமாக சித்திரம் இருக்கின்றன நான் வசரமா இருக்கேன் நான் என்ன பரபரம் சுரமாக நான் வசரமாக இருக்கிறேன் நாமளும் ஒரு வந்த சித்திரங்களாக இருக்கின்றன என்று இந்த நிச்சயம் வரணும் அது நிச்சயம்தான் வந்ததுன்னு சொல்கிறாரு இங்கே அதுதான் சொல்கிறது ஆகாசம் முதலாக உண்டாகி இருக்கும் லோகங்களில் நிலைப்பற்று அசைதலும் அசையாததான இவர் அனைத்தும் உண்டாகின்ற ஸ்தாபனம் நாம் அன்றி வேறில்லை அப்போ நாம் தான் என்று சொன்னால் அந்த பாவனை எப்படி இருக்கணும் உருவங்கள் வாசம் இல்லாம மைதிலுடைய பல்வாக உருவங்கள்